أَرْسَلَهُ اللَّهُ بِالْحَقِّ بَشِيرًا وَنَذِيرًا وَدَاعِيًا إِلَى اللَّهِ بِإِذْنِهِ وَسِرَاجًا مُنِيرًا أَمَا بَادَ فَقَدْ قَالَ اللَّهُ تَعَالَى فِي كَلَامِهِ الْقَدِيمِ أَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ وَمَا مِنْ دَابَّةٍ فِي الْأَرْضِ إِلَّا عَلَى اللَّهِ رِزْقُهَا وَيَعْلَمُ مُسْتَقَرَّهَا وَمُعْتَزِلَهَا كُلٌّ فِي كِتَابٍ مُبِينٍ وَهُوَ الَّذِي خَلَقَ وَالْأَرْضَ فِي ستة أيام وَكَانَ عَرْشُهُ عَلَى الْمَاءِ أَيُّكُمْ أَحْسَنُ عَمَلًا ولئن قُلْتَ إِنَّكُمْ مَبْعُوثُونَ مِنْ بَعْدِ الموت لَيَقُولَنَّ الَّذِينَ كَفَرُوا إِنْ هَذَا إِلَّا سِحْرٌ مُبِينٌ صدق பெரியவர்களே சகோதரிகளே அல்லாஹு தாலாவுடைய பேரொருளால் அறுநூற்றி எண்பத்தி நான்காவது வாரமாக தப்சீருடைய இந்த தொடர்பயான் ஆரம்பிக்கப்படுகிறது சுரஹூத் ஹூத் என்ற அத்தியாயத்தினுடைய ஆரம்ப சில ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கப்பட்டன இப்பொழுது வாசிக்கப்பட்ட ஆரம்ப ஆயத்து பனிரெண்டாவது ஜுசுவினுடைய ஆரம்பம் பதினோரு ஜுசுக்கள் முடிந்து பனிரெண்டாவது ஜுசுடைய ஆரம்பம் உலகத்தில் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையுடைய ஜீவனாமசை ஜீவனாம்சத்தை தேடுவதற்காக வேண்டி அதாவது உணவுப் பொருள்களை தேடுவதற்காக பணங்காசுகளை தேடுவதற்காக தன்னுடைய வாழ்க்கையை வீணாக்கி கொள்ளுகின்றான் வாழ்க்கையினுடைய நோக்கம் என்னவோ அந்த நோக்கத்தை தவறவிட்டு விடுகின்றான் அல்லாஹாலா இந்த உலகத்தை படைத்த ஆரம்ப காலத்திலேயே ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன கிடைக்கும் என்பதை முடிவு செய்து வைத்திருக்கின்றான் எழுதி வைத்து விட்டான் உலகில் மனிதன் எவ்வளவு முயற்சித்தாலும் எது எழுதப்பட்டதோ அதுதான் கிடைக்கும் மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய ரிசுக்கு உணவு சம்பந்தப்பட்ட விஷயம் அதுவும் முடிவு செய்யப்பட்டது முடிவு செய்யப்பட்ட அந்த உணவு நிச்சயமாக மனிதனுக்கு கிடைத்தே தீரும் ஒருவருக்கு என்ன உணவு நிர்ணயம் செய்யப்பட்டதோ அது கண்டிப்பாக அவருக்கு கிடைத்தே தீரும் ஆனால் உலகத்திலே முயற்சி செய்ய வேண்டும் உழைக்க வேண்டும் செயல்பட வேண்டும் என்ற விதிகளெல்லாம் இருக்கின்றன அவற்றை செய்யும் பொழுது அல்லாஹாலா எதை நிர்ணயம் செய்திருக்கின்றானோ அது கிடைக்க செய்யும் கொஞ்சம் முயற்சி செய்தால் போதுமானது அதற்காக தனக்கு உணவு கிடைக்க வேண்டும் பொருள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக காலம் முழுவதும் அதிலேயே ஈடுபட்டு கொண்டு அல்லாஹுடைய கடமைகளை கட்டளைகளை மறந்து வாழக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அது மிகப்பெரிய குற்றத்திற்குரியது என்பதையும் அல்லாஹாலா பல இடங்களிலே சொல்லி காட்டினார் இந்த ஆயத்தினுடைய ஆரம்பத்தில் அல்லாஹால ஒரு கருத்தை சொல்லுகின்றான் ஒமாமின் தாபத்தின் இந்த பூமியிலே ஊர்ந்து திரியக்கூடிய எந்த உயிரினமும் அதற்கு உணவளிப்பது அல்லாஹின் மீது கடமையாகவே தவிர இல்லை அதாவது அல்லாஹின் மீது கடமையாகத்தான் இருக்கின்றது அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டவனாக இருக்கின்றான் என்ற கருத்தை சொல்லுகின்றான் தாபத் என்று சொன்னால் பூமியிலே வாழ்கின்ற ஊர்ந்து திரிகின்ற பொருள் உயிரினம் என்பதாக பொருளாகும் அது மனிதனாக இருந்தாலும் சரி அல்லது மனிதனை விட பெரிய உருவம் கொண்டதாக இருந்தாலும் சரி அல்லது எறும்பை போன்றதாக இருந்தாலும் சரி எறும்பை விட மிகச்சிறிய பொருளாக விட ஒரு உருவமாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிற்கும் அல்லாஹத்தால் ரிசுக்கை ஏற்படுத்தி இருக்கின்றார் அந்த ரிசுக் அந்த உணவு இந்த இடத்துல ரிசுக்கு என்பது ரிசுக்கு என்பதற்கு பொதுவான அர்த்தம் கொடுக்கப்படக்கூடியது என்பது அதில் முன்னால் சில ஆயத்துகளில் விளக்கம் சொல்லியிருக்கின்றோம் ஆனால் இந்த இடத்துல அல்லாஹத்தாலா ரிஸ்க் என்று சொல்லுவது மனிதன் சாப்பிடக்கூடிய பொருள் அதே மாதிரி உயிரினங்கள் சாப்பிடக்கூடிய பொருள் அந்த பொருள்களை அல்லாஹத்தாலா கொடுப்பதாக வாக்களித்திருக்கின்றான் அதாவது பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றான் என்பதை சொல்லுகின்றான் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் கட்டாய கடமை என்பது கிடையாது அல்லாஹுவின் மீது கடமையாக விதிக்கக்கூடிய எந்த சட்டமும் கிடையாது எந்த சக்தியும் அல்லாஹ் மீது ஒரு காரியத்தைாக்க முடியாது கட்டாயமாக்க முடியாது அவன் விரும்பினால் செய்வான் விரும்பினால் விட்டு விடுவான் செய்யாமல் விட்டு விடுவான் ஆனால் இங்கே பொறுப்பேற்றுக் கொண்டதை அல்லாஹத்தாலா நிறைவேற்றி தீர்வான் அல்லாஹத்தாலா வாக்குக்கு மாற் மாற்றம் செய்ய மாட்டான் வாக்குறுதிக்கு மாற்றம் செய்ய மாட்டான் ஒமாமின் தாபத்தின் பின்னார்கள் இல்லா அல் அஹா இஹா அந்த பொறுப்பு இருக்கின்றது என்பதை குறிப்பிடுகின்றான் இந்த ஆயத்தில் அதாவது உணவு கொடுக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹாலா ஏற்றுக்கொண்டிருக்கின்றான் உணவு கிடைக்க வேண்டும் என்று மனிதன் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை அந்த உணவு நிர்ணயிக்கப்பட்ட அந்த உணவு மனிதனை தேடிக்கொண்டிருக்கின்றது ரசூல்லாய் சொல்லல்லாஹேவசெல்லம் அவர்கள் மற்றொரு ஹதீசிலே ஒரு ஹதீசிலே சொல்லுகின்றார்கள் மனிதன் உணவை தேடி அலைகின்றான் உணவை தேடி பிரயாணம் செய்கின்றான் உணவை தேடி பாடுபடுகின்றான் ஆனால் அந்த உணவு மனிதனை தேடிக்கொண்டிருக்கின்றது இவனிடத்தில் எப்படி போய் சேருவது என்று அந்த உணவு தேடிக்கொண்டிருக்கின்றது உணவு மனிதனை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே மனிதன் உணவை தேடி போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கின்றது ஆனால் இதில் முன்னால் சொல்லப்பட்டபடி எந்த முயற்சியும் செய்யாமல் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டால் உணவு வந்துவிடும் என்று அர்த்தம் அல்ல அது செய்யக்கூடாது தவக்குள் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் நம்பிக்கை வைத்துக் கொண்டு பேசாமல் ஒரு மூளையிலே உட்கார்ந்து விடுவது என்று அர்த்தம் எதிரிகள் ஒரு நாட்டை தாக்கவிருக்கின்றார்கள் எதிரே எதிரிகள் நம்முடைய நாட்டை தாக்கவிருக்கின்றார்கள் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து வீட்டுக்குள்ளேயே மஜ் மஸ்ஜிதிலேயே உட்கார்ந்து விட்டால் வரக்கூடியவர்கள் தாக்கி அழித்து நாசமாக்கிவிட்டு போய்விடுவார்கள் மக்களை கொலை செய்து சூறையாடி எல்லாம் செய்துவிட்டு போய்விடுவார்கள் அல்லாஹின் மீது தவக்குள் வைக்க வேண்டும் எதிரிகள் வந்துவிட்டால் அவர்களை தடுத்து நிறுத்துவதற்காக வேண்டி அங்கே செல்ல வேண்டும் தவக்குள் என்ற நம்பிக்கையிலே மிகப்பெரிய வலு படைத்தவர்களாக ஸூல்லாய் சல்லா அலி சொல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இருந்தார்கள் போர் என்று வரும்பொழுது அந்த போருக்காகவே ஆயத்தமாகி ஆயுதங்களோடு அவர்கள் போனார்கள் என்ற வரலாற்றை நாம் பார்க்கின்றோம் அதுபோன்று அல்லாஹாலா ரிசுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் பேசாமல் உட்கார்ந்தால் வந்துவிடும் என்று பொருள் அல்ல அல்லாஹாலா பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றான் என்ற நம்பிக்கை வேண்டும் அந்த நம்பிக்கையோடு உழைக்க வேண்டும் அந்த நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் என்பதை அல்லாஹாலா இங்கே குறிப்பிடுகின்றான் ான் கொடுக்கின்றான் என்ற நம்பிக்கை உறுதிப்பட இருக்க வேண்டும் ஒரு பெரியவரிடத்தில் ஒரு ஞானமான இடத்தில் கேட்கப்பட்டது நீங்கள் எப்படி சாப்பிடுகிறீர்கள் என்பதால் அப்போ அவர் பதில் சொன்னார் அல்லதி மாவு அரைக்கக்கூடிய கல் இப்போ மாவு அரைக்கிறதுக்கு முந்த அந்த ஆட்டுக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க மாவை அரைக்கக்கூடிய கல் திருகை அப்படின்னு சொல்லப்படும் ரஹானா திருகைன்னு அர்த்தம் இப்போ திருகைனா யாருக்குமே தெரியாது எல்லா மிக்ஸி தான் தெரியும் சரி நம்ம இப்போ உள்ளதை வச்சியும் மிக்சியை படைத்த அல்லாஹத்தால மாவையும் படைத்திருக்கின்றான் அப்படின்னு சொன்னார் மிக்சி அப்படின் சொன்னி சொன்னால் மாவு அரைக்கிறதுக்கு தான் இருக்கும் அதன் மூலமாக அரைக்கப்பட்ட மாவு மனிதனுக்கு உணவாக பயன்படும் என்ற கருத்தில் அவர் சொல்வார் எப்படி சாப்பிடுகின்றீர்கள் என்று கேட்டபொழுது திருகையை படைத்த ஒருவன் மாவையும் படைத்தான் என்பதாக சொன்னார் அதாவது திருகையை மாவு அரைப்பதற்காக அல்லாஹத்தாலா கொடுத்திருக்கின்றான் அந்த திருகையின் மூலமாக அரைக்கப்பட்ட அந்த மாவு உணவாக பயன்படுத்தப்பட்டு எனக்கு கொடுக்கப்படுகின்றது என்ற கருத்தை சொல்லுகின்றார்கள் ஒரு ஞானமுள்ள விஷயம் அது என்னொன்னு சொன்னார்கள் வல்லதி பல்லையும் தாடைகளையும் பல்லு நாக்கு அதை சார்ந்திருக்கக்கூடிய தாடை இந்த தாடைகளை படைத்த அல்லாஹத்தால ரிசுக்கையும் படைத்திருக்கின்றான் என்பதாக சொன்னார் சாப்பிட்றதுக்காக வேண்டி பல்லு தாடை அதை அசைத்து நாக்கை உபயோகப்படுத்தி பல்ல உபயோகப்படுத்தி உணவை சாப்பிட வேண்டும் உணவு சாப்பிட்றதுக்காக இந்த பொருளெல்லாம் எல்லாத்தால் கொடுத்துருக்குறான் அவன் தான் உணவையும் படைச்சிருக்கிறான் கண்டிப்பாக தருவான் என்று சொன்னார் அவர் அபு உசைத் என்று ஒரு பெரியவர் ஒரு ஞானவான் அவரிடத்தில் கேட்கப்பட்டது நீங்கள் எப்படி சாப்பிடுகிறீர்கள் அதாவது இங்கிருந்து உனக்கு உங்களுக்கு உணவு கிடைக்கிறது உடனே அவர் சொன்னார் சுபான்ல்லா அல்லாஹூ அக்பர் இது என்ன ஆச்சரியமான கேள்வி இது எப்படி சாப்பிட்றீங்க என்ன எங்கேருந்து உணவு வருது அப்படின்னு இன்னாக எரிசுக்குல் கல் அஃபலா எரிசுக்கு அபா உசை நாய்க்கு உணவளிக்கக்கூடிய அல்லா இந்த அபு உசைதுக்கு உணவளிக்க மாட்டானா என்று கேட்டார் அவர் தெருவில் சுற்றி திரிகின்ற எந்த சம்பாத்தியமும் கிடையாது அதுக்கு மனுஷன்தான் சம்பாதிக்கிறான் மனுஷனை தவிர எந்த மிருகமும் சம்பாதிக்கிறது கிடையாது யானையும் கூட சம்பாதிக்கிறது கிடையாது கடையில் போய் வேலை செஞ்சு ஹோட்டலில் போய் வேலை செஞ்செல்லாம் சம்பாதிக்கிறது இல்லை ஆனால் உணவு கிடைக்கிறது யானைக்கு எவ்வளவு உணவு வேணும் பல பேர் சாப்பிடக்கூடிய உணவு யானைக்கு வேணும் அந்த உணவும் கொடுக்கப்படுகின்றது அதற்கு அதை வளர்க்கக்கூடியவன் அதை பயன்படுத்தக்கூடியவன் அதற்கு உணவு கொடுக்கின்றான் அப்போ நாய்க்கு உணவளிக்கக்கூடிய அல்லாஹத்தாலே எனக்கும் உணவளிக்கின்றான் என்று சொன்னார் அவர் ஹாத்தமுல்லம் என்ற ஒரு பெரிய ஞானவான் அவரிடத்தில் கேட்கப்பட்டது எப்படி சாப்பிட்றீங்க எங்கிருந்து உங்களுக்கு உணவு கிடைக்கின்றது அவர் ஒரே வார்த்தையில் சொன்னால் மின் அஞ்சில்ல அல்லாவின் புறத்தில் இருந்து கிடைக்கிறது அப்படின்னு சொன்னார் அல்லாவின் புறத்திலிருந்து கிடைக்கிறது உண்டே இப்போ உள்ள இந்த கேள்வி கேட்குற மாதிரி ஒரு குறும்பு பிடிச்ச ஆள் போல் இருக்குது இருந்தாலும் கேட்டார் அல்லாஹ் வானத்திலேருந்து தீனார் திரகமெல்லாம் உங்களுக்கு இறக்கி வைக்கிறானான்னு கேட்டார் காசெல்லாம் வானத்திலேருந்து கொட்டுதா அவங்களுக்கு அப்படின்னு கேட்டார் தங்க காசு வெள்ளி காசெல்லாம் வானத்திலிருந்து அவங்க கொட்டுது அப்படின்னு கேட்டார் இப்போ சொன்னார் ஏ மனிதனே வானத்திலிருந்து அல்லாஹத்தாலா கொட்டவில்லை ஆனால் வானத்திலிருந்து தான் உணவு பூமிக்கு வருகின்றது அல்லாஹத்தாலா குரானிலும் சொல்லி காட்டுகின்றான் அஃசமாய் ரிசுக்குக்கும் உங்களுடைய உணவு வானத்தில் இருக்கின்றது என்று அல்லாஹத்தாலா சொல்லுகின்றான் நீ தீனாரும் திரகமும் வானத்திலிருந்து வருகின்றதா என்று கேட்கின்றாய் உண்மையிலே ரிசுக்கு வானத்திலிருந்து தான் வருகின்றது ஆனால் பூமியின் மூலமாக அல்லாஹத்தாலா எனக்கு அளிக்கின்றான் எனக்கு கொடுக்கின்றான் என்பதாக சொன்னார்கள் சொல்லிவிட்டு ஒரு பாடலை சொன்னார்கள் நம்பிக்கைக்குரிய பாடல் நம்பிக்கை கொள்ள வேண்டிய பாடல் அல்லாஹு ராஜிகி நான் எனக்கு அ உணவளிக்க கூடியவனாக இருக்கும் நிலைமையில் நான் வறுமையை எப்படி பயப்படுவேன் நலநிலை ஏற்பட்டாலும் இந்த படைப்புக்கு அல்லாஹ் உணவளித்துக் கொண்டிருக்கின்றான் அனைத்திற்குமே உணவளிப்பதாக அல்லாஹ் பொறுப்பேற்று கரையிலே இருக்கக்கூடிய உடும்புக்கும் கடலிலே இருக்கக்கூடிய மீனுக்கும் உணவளிப்பதாக அல்லாஹ் வாக்களித்து இருக்கின்றான் நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்பதாக அவர் சொன்னார் என்பதாக குறிப்பிடுகின்றார் ஆனால் உண்மையிலேயே அல்லாஹு முழுமையான நம்பிக்கை வைத்தால் ஈமான் வலிமையாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹத்தால மறைமுகமான விஷ நிலையிலே புறத்திலிருந்து உணவளிப்பான் நிறைய சம்பவங்கள் வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம் மூசா அலிஸ்வலாத்துடைய காபுகளுக்கு எப்படி உணவளித்தான் ஆறு லட்சம் பேர்த்துக்கு தினந்தோறும் வானத்திலிருந்து மண்ணு செல்வா என்று சொல்லப்படக்கூடிய சொர்க்கத்தினுடைய உணவுகள் இறங்கியது என்ற வரலாற்றை நாம் பார்த்தோம் இது அவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கையின் காரணமாக வந்தது ஒரு சம்பவம் சொல்லப்படுகின்றது அபு மூசல் அஷாரி அல்யல்லா தாலான ஒரு பெரிய சஹாபி அவருடன் வேறு சில சஹாபாக்களும் இருந்தார்கள் ஒரு இடத்துல அபு மாலிக் அபு ஆமிர் என்று அவர்களுடைய பெயர் அவர்களுக்கு கடுமையான பசி பல நாள்களாக உணவில்லை ஒரு மனிதரை கூப்பிட்டு அவருடைய சபையில் இருந்த ஒரு மனிதரை கூப்பிட்டு ரசுல்லாய் சல்லோல்லாஹ் ஐவசல்லம் அவர்களிடத்தில் போய் நாங்கள் கொஞ்சம் ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு உணவு இருந்தால் கேட்டோம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வாங்க என்று அந்த நபரை இந்த மூணு பேரும் அனுப்புனாங்க அவர் போனார் ரசூல்லாய் சல்லா அலையத்துடைய மஜிலிசுக்கு போகக்கூடிய அந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு போயிட்டார் அந்த இடத்துல ரசூல்லாய் சல்லாஹ் அவர்கள் இந்த ஆயத்தை ஓதி கொண்டிருந்தார்கள் அல்லது அங்கிருந்து யாரோ ஒருவர் இந்த ஆயத்தை ஓதினார் தாபத்தின் பில்லர்ந்து இல்லா அலஹுஹா பூமியிலே ஊர்ந்து திரியக்கூடிய எந்த உயிரினத்திற்கும் அல்லாஹா தாலா உணவுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளாமல் என்ற இந்த ஆயச்சு இதை ஓதினார் இவர் இன்னும் உள்ள போகல அந்த ஆயத்தை கேட்ட உடனே அஷாரியின்கள் அதாவது அபு முசல் அஷாரியுடைய அந்த குழுவினர் இவங்க என்ன இந்த மிருகத்தை விட இந்த உயிரினங்களை விட கேவலமானவங்களா போயிட்டாங்களா எல்லா உயிரினங்களுக்கும் எல்லாம் உணவளிப்பதாக இந்த ஆயத்தில் சொல்கிறான் இவங்களுக்கு உணவளிக்க மாட்டானா ரசூல்லாய் சல்லா இதை சேர்த்துட்டு ஏன் போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போயிட்டார் போய் கேட்காமலையே போயிட்டார் ஆனால் அங்கே போய் என்ன சொன்னாருங்க கேட்டா உங்களுக்கு ரொம்ப விரைவிலேயே ஒரு நல்ல செய்தி வரும் அப்படின்னு மட்டும் சொன்னார் உணவு நீங்கள் போனையா கேட்டையா நான் போனேன் கேட்டேன் அப்படின்லாம் எந்த விஷயம் சொல்ல அவங்களும் கேட்கலை போனவுடனே இதை சொல்லிட்டார் அத்தாக்கு அபுஷீரு அத்தாகவுஸ் உங்களை காப்பாற்றக்கூடிய உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு விஷயம் உங்களிடல வரும் அப்படின்னு சொல்லிட்டார் அவங்க நினச்சிக்கிட்டாங்க சரி இவர் அனுப்பிட்டு ரசூல்லாய் சொல்லலாம் ஏதோ உணவு கொடுத்து விட்டதா சொல்லியிருக்காங்க போல் அவங்க நினச்சிக்கிட்டாங்க கொஞ்சம் நேரம் ஆச்சு அதே மாதிரி ஒருத்தர் வந்து ரெண்டு மனிதர்கள் வந்தாங்க ரெண்டு பேரும் ஒரு பெரிய சகன் பெரிய தாம்பாளத்தை எடுத்து வந்தார்கள் ரெண்டு பேரும் தூக்க முடியாமல் ஒரு பெரிய தாம்பாளம் அதில் நிறைய வகை வகையான உணவுகள்லாம் இருந்துச்சு இதை கொடுத்துட்டு வர சொன்னாங்க அப்படின்னு மட்டும் கொடுத்தாங்க அவங்க சரி இவங்க முதல்ல என்ன நினச்சி என்ன சொல்லியிருக்கார் அவர் உங்களுக்கு சீக்கிரமே உங்களுக்கு நல்ல செய்தி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் சரி ரசூலாக கொடுத்து விட்ருக்காங்க போல் இருக்கு அப்படின்னு உட்கார்ந்தாங்க எல்லாரும் சாப்பிட்டாங்க வயிறு நிறைய எல்லாம் சாப்பிட்ட பிறகும் கூட அதில் மீதி இருந்துச்சு அந்த உணவு இப்போ அவங்க நினச்சாங்க ரசூல்லாய் சலாஹலம் நம்மளுக்கு கொடுத்தாங்க அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா ஏன்னா பெரும்பாலும் ரசூல்லாய் சல்லாஹ் ஆலேசலம் அடுத்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க தாங்க சாப்பிட மாட்டாங்க அப்படி ஒரு சூழ்நிலை இப்போ கேட்டதுனால கொடுத்துட்டாங்க போல் இருக்குது சொல்லிட்டு மீதி இருக்கக்கூடிய உணவையும் எடுத்துக்கொண்டு ரசூல் லாய் சல்லா ஹாலிஸ்ல இவங்க போகிறாங்க அபு முசல ஷாரி அவங்கெல்லாம் போகிறாங்க ஓய் யாரும் சூழலா இந்த மாதிரி நீங்கள் உணவு கொடுத்து விட்டீங்க ரொம்ப அற்புதமான உணவு சுவை ரொம்ப சுவையாக இருந்தது இது மாதிரி உணவை நாங்கள் சாப்பிட்டதே இல்லை அவ்வளோ அற்புதமான உணவு அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப அதிகமாகவும் இருந்துச்சு ரொம்ப ருசியாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க சொல்ல மேலே எங்களையும் பார்த்தாங்க நான் எங்கே உணவு அனுப்புனேன் அனுப்பவே இல்லையே அப்படின்னாங்க உணவே அனுப்பவே இல்லை அப்படின்னாங்க யார் வந்தது அப்போ இந்த மாதிரி அனுப்பணும் இந்த ஒரு ஆள் அனுப்பினோம் அவர் வந்து சொன்னார் அதுக்கு பிறகு ரெண்டு பேர் கொண்டு வந்தாங்க அப்படின்னு விபரமெலாம் சொல்லியிருப்பாங்க அந்த வந்தார் பாருங்க அவரை கூப்பிட்டு கேட்டாங்க ரசூல்லாய் சாஹிவம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு யார சொல்லா நான் உங்கள்கிட்ட வந்தேன் இவங்க அனுப்புனாங்க தாங்க வந்த போது நான் வந்தபோது இந்த இடத்துல தாங்க இந்த ஆயத்தை ஓதிக்கொண்டிருந்தீர்கள் ஒமாமின் தாபத்தி இல்லால்லாங்கிற ஆயத்தை ஓதிட்டு இருந்தீங்க உயிரினத்திற்கு எல்லா உயிரினத்திற்கும் உணவளிக்கக்கூடிய அந்த அல்லாஹ் இவர்களுக்கு உணவளிக்க மாட்டானா என்பதாக நினைத்து நான் போய்விட்டேன் என்பதாக சொன்னார் அவர் இப்போ ரசூல்லாய் சல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அந்த உணவு அல்லாஹின் புறத்திலிருந்து உங்களுக்கு அனுப்பப்பட்டது ஆகவே நீங்கள் அதை சாப்பிடுங்கள் சாப்பிட்டதினால் எந்த குற்றமும் இல்லை என்று சொல்லாசுல்லா இல்லூர் சொன்னார் என்று ஒரு வரலாறு ஒரு சம்பவம் குறிப்பிடப்படுகின்றது அல்லாஹத்தாலா இப்படியும் உணவை கொடுப்பான் ஆனால் அதுக்கு பெரிய நம்பிக்கை வேணும் சஹாபாக்களை அல்ல சஹாபாக்கள் மிக உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்கள் ஈமானிலே ரொம்ப வலுவானவர்கள் ஏதாவது சிக்கலான சிரமமான நேரத்தில் இப்படியும் அல்லாஹத்தாலா உணவளிப்பான் சரி ஆனால் அதனால் எல்லா மனிதருக்கும் இப்படி கிடைக்குங்கிற கேரண்டிலாம் கிடையாது மற்ற மனிதர்கள்லாம் உழைக்க வேண்டும் உழைத்தால் தான் பொருள் கிடைக்கும் அதன் மூலமாக உணவு பெற முடியும் ஆக அல்லாஹால உணவளிக்க பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றான் என்ற இந்த நம்பிக்கை இருக்க வேண்டும் மற்றொரு ஹதீஸ்ரீ ரசூல்லாம் சொன்ன செய்தி தவக்குள் சம்பந்தமாக சொல்லுகின்றார்கள் ஒரு மனிதன் அல்லாஹின் மீது அவன் உணவளிப்பான் பொருள் கொடுப்பான் என்ற நம்பிக்கை வைத்து அவன் அதை தேடி செல்லுவானே பறவைகளுக்கு உணவளிப்பதை போன்ற மனிதர்களுக்கும் அல்லாத உணவு அளிப்பான் பறவைகள் காலையிலே சிலம் சொல்லுகின்றார்கள் பறவைகள் காலைகள் காலையிலே தங்களுடைய கூடுகளிலிருந்து வெளியே செல்லும் பொழுது அது காலி வயிற்றுடன் செல்லுகின்றது மாலை நேரத்தில் கூட்டுக்கு திரும்பி வரும் பொழுது வயிறு நிரம்பியதாக திரும்பி வருகின்றது யார் சாப்பாடு வச்சிருந்தா இங்கே சாப்பாடு இருக்குது வந்து சாப்பிட்டு போகணும் எந்த பறவையாவது யாராவது கூப்பிட்டாங்களா பாட்டுக்கு போவது வயிறு நிலம் சாப்பிட்டு வந்துடுது எப்படி போகுது எங்கே போகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது எல்லா பறவைகளும் பல்லாயிரக்கணக்கான பல கோடிக்கணக்கான பறவைகள் காலையிலே வெறும் வயிற்றுடன் வெளியே செல்லுகின்றன திரும்பி வரும் பிதானா வயிறு நிரம்பியவையாக திரும்பி வருகின்றன என்று சொல்லுகின்றார் அதுபோன்று மனிதன் காலையிலே வேலைக்கு செல்லும்பொழுது அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்து வெளியே செல்ல வேண்டும் திரும்பி வரும்போது அதற்குரிய உணவோடு அவன் திரும்பி வருவான் அல்லாஹலை கொடுப்பார்கள் என்று குறிப்பிடுகின்றார் உணவு மனிதனை தேடிக்கொண்டிருக்கின்றது மனிதன் அதை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை அதாவது அதன் பின்னாலேயே சுற்றி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் முயற்சி செய்ய வேண்டியது அவ்வளோதான் ஒரு விதமான முயற்சி லேசான முயற்சி இருந்தால் போதுமான எந்த அளவுக்கு முயற்சி செய்யணும் அந்த அளவுக்கு முயற்சி பிறகு மற்ற நேரங்களில் அல்லாஹுடைய அபிபாதத்தை வணக்க வழிபாடுகளில் அந்த மனிதன் ஈடுபட்டு இருக்க வேண்டும் சாபாக்கள் அப்படித்தான் செய்தார்கள் இன்னைக்கு போனாங்க இன்றைக்கு தேவையான உணவு கிடைச்சிருச்சுன்னா அதோடு நிறுத்திக்குவாங்க போயிட்டு ஒரு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரத்தில் உணவு கிடைச்சி போயிடுச்சு உணவுக்குள்ள காசு கிடைச்சிருச்சு அதோட வீட்டுக்கு வந்துடுவாங்க வந்துட்டு மற்ற நேரங்கள் முழுவதுமே என்பாதத்திலே வணக்க வழிபாடுகளில் ஜிக்கிர் ஃபிக்கர்களிலே ஈடுபட்டு இருப்பார்கள் கிடைச்சிச்சு அப்படிங்கிறதுக்காக வேண்டி இன்னும் கொஞ்சம் நேரம் முயற்சி செஞ்சால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு இருக்கிறதே கிடையாது பல மனிதர்கள் பல ஞானவான்கள் அந்த காலத்தில் உள்ளவர்களுடைய நிலை எப்படி இருந்து சில பேர் கூலி வேலை செய்வார்கள் காலையில் போய் கூலி வேலை செய்கிறாங்க பாருங்கள் ஒரு நாளைக்கு இப்போ நூறு இரநூறுன்னு கொடுக்குறாங்க அந்த மாதிரி அந்த காலத்தில் பத்து காசு இருபது காசு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஒரு பத்து ரூபா அஞ்சு ரூபா பத்து தினார் இருபது தினார் அப்படி கொடுத்துருப்பா கிரகம் அப்படி கொடுத்துருப்பாங்க சில மனிதர்களுடைய சில பேருடைய வரலாறு சொல்லப்படுகின்றது அவர் போவார் ஒரு நாள் முழுவதும் உழைப்பார் ஒரு நாள் முழுவதும் அதாவது சனிக்கிழமை அல்லது வியாழக்கிழமை அப்படின்னு கணக்கு வச்சுருந்தார் காலையில் போயிட்டு வேலை செய்வார் அன்றைக்கி பூரா உழைப்பதின் காரணமாக அவருக்கு என்ன பொருள் கிடைக்கின்றதோ அந்த பொருள் ஒரு வாரத்துக்கு அவருக்கு போதுமானது அவருக்கு அவருடைய குடும்பத்தினருக்கு போதுமானது ஒரு நாள் வேலை செஞ்சால் ஒரு வாரத்தினுடைய பொருள் வந்துடும் அதனால் ஒரு அடுத்து ஒரு அந்த ஆறு நாள் ஏழு நாளில் ஒரு நாள் வேலை செய்வார் ஆறு நாள் எங்கேயும் போக மாட்டார் ஆறு நாள் இரவு பகலாக அல்லாஹுடைய பாதத்தில் ஈடுபட்டு இருப்பார் அவருடைய அவரும் அவருடைய குடும்பத்தினர் ஏன்னா அவருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் ஒரு வாரத்துக்கு தேவையான பொருள் ஒரு நாளில் கிடைச்சிருச்சு இப்போ அப்படிலாம் இருந்தால் அப்படி இருக்கணும் கட்டாயம் கிடையாது அது சரியாத்தாக மார்க்கமாக ஆக்கப்படவில்லை இது ரொம்ப உயர்ந்த அந்தஸ்திலே உள்ளவர்களுக்குரிய நிலை பொதுவாக பொருள் சேமிக்கலாம் உணவை சேமித்து வைக்கலாம் பொருளை சேமித்து வைக்கலாம் சேமித்து வைப்பதற்கு அளவு இருக்கின்றது இமாம் ஹொசாலி ரஹமத்துல்லா அலி அவர்கள் சொல்லுகின்றார்கள் மார்க்க முறைப்படியே அதீசருடைய கருத்தின்படி ஒரு மனிதர் அதிகபட்சமாக சேமித்து வைப்பது ஒரு வருஷத்திற்குரிய பொருள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு சில மனிதர்கள் நம்ம பார்க்கிறோம் சம்பாதிக்கிறாங்க சம்பாதிக்கிறாங்க அவர் இருக்கிற வரைக்கும் இன்னொரு ஐம்பது வருஷத்துக்கு இருப்பார்னு இப்போ தான் இருபது வயசாச்சும் அவருக்கு இன்னொரு ஐம்பது வயசு அதுக்கு பின்னால் அவருடைய பிள்ளைங்கள்லாம் வருவாங்க அவர் எழுபது வயசு வர்றதுக்கு வாழ்றதுக்கு அதுக்கு பின்னால் அவங்களுடைய பிள்ளைகள் வாழ்றதுக்கு அதுக்கு பின்னால் அவங்க பேர பிள்ளைகள்லாம் சேர்த்து சேமித்து வைப்பாங்க அப்படி சேமிக்கக்கூடிய அமைப்பு மார்க்கத்தில் கிடையாது ஆனால் அப்படி சேமித்தால் அதிகமாக தான தர்மங்கள் செய்ய வேண்டும் அப்படி சேமிக்கிறதா இருந்துச்சு அல்லாஹலா கொடுத்தா ஹலாலான முறையில் அதை கொடுத்தால் அதை வாங்கிக் கொள்வதற்குரிய மறுப்பு கிடையாது அதில் வாங்கி கொள்ளலாம் இப்போ பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் அதே நேரத்தில் அந்த பொருளுக்கு என்ன கடமைகள் இருக்குன்னா அந்த கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் அப்படி கடமைகளை செய்யாமல் சேமித்து வைப்பதற்கு அது குற்றத்திற்குரியது அதுதான் அல்லாஹால சொன்னான் வல்லதீன் எக்னி ஜூனத் ஜஹபா அல்பில் பாடத்தில் அதிகாத்துடைய பாடத்தில் சொல்லப்பட்டது முன்னால தோபாவுடைய சுரத் தோபாவில் தங்கத்தை தங்கத்தையும் வெள்ளியையும் சேமித்து வைத்து அல்லாவுடைய பாதையிலே செலவு செய்யாமல் இருப்பவர்கள் அது அவர்களுக்கு நரக நெருப்பிலே சூடுகாட்டி சூடு போடப்படும் அவருடைய நெற்றியிலும் முதுகுகளிலும் விழாப்புறங்களிலும் சூடு போடப்படும் என்று அல்லாஹத்தல்லா சொல்லுங்கள் சேமிச்சு வைக்கிறாங்க அல்லாவுடைய பாதையில செலவு செய்யல செலவு செய்தால் அந்த குற்றம் கிடையாது இந்த ஆயத்தை வந்தவண்ணே சஹாபாக்கள் பயந்தார்கள் யார சூழலாக இந்த மாதிரி அல்லாஹால இந்த ஆயத்தேரலை நான் எங்களுக்கு அருளி இருக்குன்னு நான் எங்களுக்கு இருக்குது பொருள் சேமித்து வைச்சா இந்த மாதிரி தண்டனை கிடைக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எந்த பொருளை சேமித்து வைப்பது தங்கம் சேமித்து வச்சா இந்த தண்டனை கிடைக்கும்னு சொல்கிறா வேற எந்த பொருளை நாங்கள் சேமித்து வைப்பது என்று கேட்டார் ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் லிசானுன் ஜாக்கூன் பல்புன் ஷாக்கிருன்ஜத்துன் சாலிஹா அதாவது ஜிகி செய்யக்கூடிய நாக்கு சுக்குர் செய்யக்கூடிய கல்பு மனம் சாலியான ஒரு மனைவி நல்லொழுக்கமுள்ள ஒரு மனைவி அவள் உன்னுடைய தீனுக்கு உதவி செய்வாளே அப்படிப்பட்ட நல்லொழுக்கம் உள்ள மனைவி துணியாவுக்கு உதவி செய்யறதில்ல தீனுக்கு உதவி செய்யக்கூடியவளாக இருப்பாளே அப்படிப்பட்ட நல்லொழுக்கம் உள்ள மனைவி இந்த மூன்றும் நீங்கள் சேமித்து வைக்கக்கூடிய நல்ல பொருள் என்பதாக சொன்னார் சரி இது சகாபாக்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம் ஆனால் அதை எடுப்பது என்பது நம்மை போன்றவர்களுக்கு ரொம்ப சிரமமான காரியம் ஆக பொருள் சேமித்து வைக்கலாம் அதற்கு ஒரு அளவு மீறி சேமித்து வைப்பது கூடாது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி அளவுக்கு அதிகமாக அல்லாஹத்த பெற்றுக்கொண்டார் நடக்க வேண்டும் என்பதும் நமக்கு சட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது சரியாக ரிசுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்திலே ஏராளமான கருத்துகள் இருக்கின்றன ஏராளமான விஷயங்கள் முன்னால் நிறைய சொல்லப்பட்டு இருக்கின்றன அந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் என்று அடுத்த அல்லாஹத்தாலா சொல்லுவேன்னா வ அல்லாஹத்தாலா உணவளிப்பதற்கு எல்லா உயிரினங்களுக்கும் உணவளிப்பதற்கு பொறுப்பேற்று கொண்டிருக்கின்றான் என்ற கருத்து இந்த ஆயத்தில் வியாழவும் முஸ்தக்கர் அதே மாதிரி ஒவ்வொரு பொருளும் அது எந்த இடத்துல தங்கி இருக்கும் அது எந்த இடத்துல போய் சேரும் எந்த இடத்திற்கு போய் சேரும் என்பதையும் அவன் அறிந்தவராக இருக்கின்றார் வியாழமும் முஸ்தக்கர்ராக முஸ்தௌதாக இதே மாதிரி ஒரு ஆயத்து முன்னால் வந்தது சுரத்தர் அண்ணா என்று நினைக்கிறேன் சுரத்தல் இது மாதிரி ஒரு கருத்து இதே மாதிரி வாசகம் உள்ள ஒரு ஆயத்து வந்தது யாரும் முஸ்தக்கர் அது தங்கி இருக்கக்கூடிய இடத்தையும் அவன் அறிவான் ஓ முஸ்தவாஹா அது செல்லுகின்ற இடத்தையும் அறிவான் முஸ்தக்கர் என்பது தங்கி இருக்கக்கூடிய இடம் முஸ்தவா அப்படின்னு சொன்னால் பிரயாணம் செல்லக்கூடிய இடம் அப்படின்னு அர்த்தம் பிரயாணம் செல்லுகின்ற இடம் ஆனால் இதுக்கு பல கருத்துகள் சொல்லப்பட்டு அது முன்னால் உள்ள அந்த ஆயத்தை விளக்கப்பட்டு இருக்கின்றது என்று சொன்னால் எந்த இடத்திலே இந்த உலகத்திலே பூமியிலே ஒரு பொருள் ஒரு மனிதன் தங்கி இருக்கின்றானோ அல்லது ஒரு உயிர் தங்கி இருக்கின்றதோ அந்த இடத்தை அல்லாஹாலா அறிவான் என்று பொருள் அதாவது பூமியிலே மனிதனை எடுத்துக்கொண்டால் மனிதன் எந்த இடத்திலே வசிக்கின்றான் எந்த இடத்திலே வாழுகின்றான் என்பதை அல்லாஹாலா தெரிந்திருக்கின்றான் அதே போன்று ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு உயிரிடமும் அது எந்த இடம் தங்குவதற்கு சரியானதோ அந்த இடத்திலே அல்லாஹத்தலா அதை தங்க வைத்திருக்கின்றான் என்பதாகவும் கருத்தாள் உதாரணமாக மனிதனை பூமியுடைய இந்த மேற்படப்பிலே தங்க வைத்திருக்கின்ற அதுக்கு முஸ்தக்கர் தங்கி இருக்கக்கூடிய இடம் காடுகள் சரி பாம்பு இந்த எறும்பு அதுபோன்ற சில பிராணிகள் பூமிக்கு கீழே உள்ள பொந்துகளிலே தங்கி இருக்கின்றன எலி இது போன்றவை எல்லாம் அது பூமிக்கு மேலேயும் வாசிக்க முடியாது கடல்லையும் வசிக்க முடியாது காட்டிலையும் வசிக்க முடியாது காட்டிலையும் இருந்தாலும் கூட பூமி கீழே தான் இருக்குது பாம்பு எங்கே இருக்கும் புற்றுக்குள்ளே இருக்கும் எலி எங்கே இருக்கும் அதனுடைய வலைக்குள்ள இருக்கும் எறும்பு எங்கே இருக்கும் எறும்பு புற்றுக்குள்ளே இருக்கும் அதுக்கு முஸ்தக்கர் தங்கி இருக்கக்கூடிய அதை எல்லாற்றையும் அல்லாஹால அறிந்திருக்கின்றான் யாவும் முஸ்தக்கர்ஹா அவை தங்கி இருக்கக்கூடிய இடத்தையும் அறிந்திருக்கின்றான் ஓ முஸ்தௌதாக அது எங்கே போய் சேரும் அதாவது பிரயாணப்பட்டு எங்கே போய் சேரும் என்பதையும் அறிந்திருக்கின்றான் பிரயாணப்பட்டு போய் சேரும்னு சொன்னால் கடைசியாக முடிவு அதனுடைய முடி நம்ம சொல்கிறோம் நான் இறந்துட்டேன் மனுஷன் இறந்துட்டான் இறந்த உடனே கபரில் அடக்கிடுறாங்க நம்முடைய அக்தா கொள்கை படிக்கி அங்கே ஆலமுல் பர்சஹ் என்ற அந்த ஆழத்தில் நம்முடைய ரூஹ் நம்முடைய உடலுடன் நம்மு ரூகுடன் அங்கே இருக்கின்றோம் நல்லவர்களாக இருந்தால் சுகமாக இருக்கிறாங்க கெட்டவர்களாக இருந்தால் தண்டனையுடன் அங்கே இருக்கின்றார்கள் அப்படின்னு நம்பிருக்கிறோம் சரி ஒரு நாளைக்கு பல ஆயிரக்கணக்கான பூச்சி புழுவுகளை நம்ம பார்க்கின்றோம் எத்தனை கோடிக்கணக்கான எறும்புகள் மடிகின்றன எத்தனை கோடிக்கணக்கான கொசுக்களை அடித்து சாகடிக்கிறாங்க அடிக்கிறாங்க அல்லது மருந்து போட்டு சாகு அடிக்கிறாங்க அதில் எத்தனை பிராணிகள் சாகுகின்றன வழியில் தெருக்கள் இல்லை அதில் இதில் நம்ம உலகம் பூரா எடுத்துங்க உலகம் முழுவதுமே இந்த பூமி முழுவதுமே ஒரு நாளைக்கு எத்தனை எறும்பு செத்து போகும் ஒரு நாளைக்கு எத்தனை கொசு சாக செத்து போகும் அதுக்கும் உயிர் இருந்துச்சு இல்லையா அந்த உயிர் வெளியே போயிடுச்சு போன பின்னால் அது எங்கே போகுது மண்ணோட மண்ணாக போகுது அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் கையாமத்தினால எல்லாத்து அல்லாத்தால் எல்லாத்தையும் எழுப்புவான்னு சொல்லிருக்கிறோம் மனுஷனை மட்டுமல்ல எல்லா உயிரினத்தையும் எழுப்புவோம் எறும்பு பாம்பு பள்ளி அது இது எல்லாமே அங்கே வரும் மாடு ஆடு கோழி எல்லாம் அறுத்து சாப்பிட்ட கோழியெலாம் அங்கே வரும் எத்தனை கோழி ஒரு நாளைக்காக இருக்கிறாங்க அரபு நாட்டில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான கோழிகளை சாப்பிட்றாங்க லட்சக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான கோழியை சாப்பிட்றாங்க உலகம் பூரம் பார்க்கணும் இதெல்லாம் உயிர் கொடுத்து எழுப்பப்போம் அது திரும்ப எங்கே போகமோ அந்த இடத்தையும் அல்லாஹத்தாலும் அறிஞ்சிடும் மனுஷன மனுஷனுக்கு மட்டும் நமக்கு தெரியுது ஆலமல் பருசகில் இவர் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மற்ற உயிரினங்கள் அது எங்கே இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது எப்படி போகுது எந்த இடத்துல இருக்குது எந்த இடத்துல அது போய் பயணம் செய்து முடியுது பயணம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது அதையெல்லாம் அல்லாஹத்தால அறிவான் வியாழ முஸ்தா அது செல்லுகின்ற இடத்தையும் அல்லாஹத்தால் அறிவார் இது ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் முஸ்தக்கர் ரஹா அப்படின்னு சொன்னால் அது தங்கி இருக்கக்கூடிய இடத்தையும் அது இறந்து போகக்கூடிய இடத்தையும் அறிவார் இன்னொரு கருத்தின்படி தங்கி இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதன் அதனுடைய கர்ப்பம் ஒவ்வொரு பொருளும் அது உற்பத்தி ஒன்று கர்ப்பத்திலே அது உருவாகி அது பெண்ணின் வழியாக பெண் உயிரினத்தின் வழியாக அது வெளியாகும் இல்லையா மனிதன் மனிதன் எப்படி பறக்கின்றானோ அதே போன்று பல மிருகங்கள் கர்ப்பத்திலே அந்த குட்டியை தாங்கியிருந்து பிறகு வெளியாக்குகின்றன சில பிராணிகளை பார்க்குறோம் முட்டை போடும் அந்த முட்டையை அடை காக்கும் அடை காத்த பின்னால் அதிலிருந்து குட்டிகளெல்லாம் குஞ்சுகள் எல்லாம் வெளியாகும் கோழியை பார்க்குறோம் வாத்து பார்க்குறோம் இதே மாதிரி முதலை இருக்குது முதல முட்டையை போட்டு முட்டையிலேருந்து குஞ்சு பொறிக்கும் அது ஒரு அதிசயமான பிராணி அதிசயமான ஒரு குஞ்சு பொறிக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றதே முதலை குட்டி போடக்கூடிய அமைப்பு ரொம்ப அற்புதமான அமைப்பு அல்லாஹாலாவுடைய மிகப்பெரிய புதிரத்து அதாவது முட்டையை வந்து கடல் ஓரத்தில் அல்லது ஆற்று கரைகளில் முட்டையிடும் அந்த முட்டையை வந்து இந்த கரையிலேருந்து அப்படி பார்த்துக்கிட்டே இருக்குமா பார்த்துக்கிட்டே இருக்கும் அந்த முதலையுடைய பார்வை இப்போ கோழி குஞ்சு கோழி குஞ்சு முறிக்கிறதாக இருந்தால் அடக்காக்கணும் அந்த முட்டையை வச்சால் இருபத்தி நாள் அந்த முட்டையின் மீது அந்த கோழி அமர்ந்திருந்தால் அந்த சூட்டில் சில நேரங்களில் வெளியே போக அப்புறம் வந்து படுத்துக்கோ பார்க்குறோம் இருபத்தி ஓரு நாள் கழித்தோடனே அந்த முட்டையிலேருந்து குஞ்சுகள் வெளிப்படும் முதலே இருக்கதே அது முட்டையை போட்டிருக்கும் அந்த முட்டை இருக்க ஒரு இடத்துல இருக்கும் என்ன பண்ணும்புல ஒரு குள மாதிரி இருக்கும் தூரத்துல இருந்து பார்க்கும் பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் இல்ல அது கிட்ட போய் படுத்துக்கிறது இங்கிருந்தே பார்த்துக்கிட்டே இருக்கும் முதலையுடைய பார்வையே அந்த குறிப்பிட்ட நாள் இருபது நாளோ பதினஞ்சு நாளோ பதினெட்டு நாளோ அதுக்கு ஒரு டைம் இருக்கு அந்த நாள் முடிஞ்ச உடனே இந்த பார்வையினுடைய சூட்டு நாளே அது வெடிச்சு குஞ்சு வரும் முதலையுடைய குஞ்சுவர் முஸ்தா அது எங்க போயிருக்கு அப்படிங்கறதுல அல்லாஹறிவா என்பதாக சொல்ல தங்குமிடம் அப்படின்னு சொன்ன இன்னொரு கருத்து மூன்றாவது கருத்து தங்குமிடம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆகிரத்தில ரெண்டு இடத்துல ஒன்னு நிச்சயம் ரெண்டு இடத்துல நிச்சயம் ஒன்னு ஜன்னத்து இன்னொன்னு தோசக் ஒன்று சொம் இன்னொன்று நரகம் ரெண்டு ஏதாச்சாகும் ஆக ஒவ்வொரு உயிரினமும் அல்லது ஒவ்வொரு மனிதனும் இந்த ரெண்டு வீட்டில் எந்த வீட்டுக்கு போவான் அப்படிங்கிறது அல்லாஹலை தெரிஞ்சிருக்கிறான் அதே மாதிரி முஸ்தௌதா அப்படின்னு சொன்னால் அவன் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இடம் அதாவது அவனுடைய கபருங்கிற அர்த்தம் முஸ்தௌதா அப்படின்னு சொன்னால் கபுருங்கிற என்ற கபுரு என்ற அர்த்தம் செய்யப்பட்டிருக்குது அவன் கபூர்ல இருக்கக்கூடிய நிலையை பற்றியும் அல்லாஹத்தால அறிந்திருக்கின்றான் அப்ப கபூர்ல இருக்கிறதை தெரிஞ்சிருக்கிறான் கபருக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில் அவன் எங்க போய் சேருவான் என்பதையும் அல்லாஹால அறிந்திருக்கின்றான் என்பதாக இப்படி பல கருத்துக்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றது சரி இங்கே எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றான் புரிந்திருக்கின்றான் தெரிந்திருக்கின்றான் விளங்கி இருக்கின்றான் அவருடைய அறிவை மட்டும் எதுவுமே மறையாது நிறைய சொல்லியிருக்கிறோம் அந்த கருத்தை அல்லாஹால இதனை சொல்லுகின்றான் சரி அல்லாஹ் அறிஞ்சிருக்கிறான் அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்குது பாருங்க அது அவனுடைய அறிவில இருக்குது இருந்தாலும் எல்லாவற்றையும் எழுதியும் வச்சிருக்கோம் ஒவ்வொன்றும் அந்த கிதாபிலே இருக்கின்றது தெளிவான பலகையில ஒவ்வொன்றும் இருக்கின்றது எல்லா விஷயமும் அதுல எல்லாத்தாலும் எழுதி வச்சிருக்கிறான் என்பதாக பொருளாகும் சரி இது இந்த கருத்து முன்னால நிறைய வந்திருக்கு வகுவல்லதி ஹலக்க சமாவாதி வல்லரு சித்தத்தை ஐயாம் அவன்தான் இந்த வானங்களையும் பூமியையும் ஆறு நாள்களிலே படைத்தான் வானங்களையும் பூமியையும் ஆறு நாள்களே இதனுடைய கருத்து முன்னால் நிறைய பல இடங்களில் வந்துட்டு சொல்லியிருக்கோம் ஆறு நாள் அப்படிங்கிறது இந்த நாளையும் வச்சுக்கலாம் இருபத்தி மணி நேரம் கொண்ட ஒரு நாள் இருக்கிற பிறகு இது மாதிரி ஆறு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பம் வெள்ளிக்கிழமை முடிவு ஆறு நாள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி வியாழன் வெள்ளி ஆறு நாளில் இந்த வானங்கள் பூமியை எல்லாம் படைத்தான் அதில் வேறொரு ஹதீஸில் வந்திருக்க கருத்த கருத்தின்படி வானத்தையும் வானங்களையும் வானங்களில் இருக்கக்கூடிய பொருளையும் ரெண்டு நாளில் படைத்தான் பூமியையும் பூமியில் பூமி ரெண்டு நாளில் படைத்தான் பூமியை இரண்டு நாளில் படைத்தான் இந்த வானங்கள் பூமியில் இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாத்தையும் சேர்த்து ரெண்டு நாளில் என்று கருத்து சொல்லப்பட்டிருக்கின்றால் ஆகிவிடு என்று சொன்னால் உருவாகு என்று சொன்னால் உருவாகிவிடும் எதுக்கு அப்பாறு தேவை அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கின்றது மனிதர்களுடைய படிப்பினைக்காக வேண்டி மனிதர்கள் எந்த வேலையை செஞ்சாலும் அவசரப்படக்கூடாது நிதானமாக செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்லாஹால என்று சொல்லுகின்றான் என்று விளக்கப்பட்டிருக்கின்றது அல்லது அல்லாஹத்தான் தெரியும் அந்த ரகசியம் ஏன் சரி இந்த ஆறு நாள் அப்படிங்கிறது உலகத்தினுடைய நாளா ஆகிரத்துடைய நாளா ஆகிரத்திலே நாள்களை பற்றி அல்லாஹாலு சொல்லும் பொழுது கால்பி சலா ஆயிரம் வருஷங்களை போன்றது ஒரு நாள் ஆயிரம் வருஷங்களை போன்றது என்று லா சொல்ல அங்க உள்ள ஒரு நாள் உலகத்தினுடைய ஆயிரம் வருஷம் அப்ப ஆகிரத்து ஆறு நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஆறாயிரம் வருஷம் இருக்கும் இன்னொரு ஆயிரத்துல ஹம் ஒரு நாள் என்பது ஐம்பது ஆயிரம் வருஷத்துக்கு சமமானது உலகத்தில் ஐம்பது வருஷத்துக்கு சமமானது அங்க உள்ள ஒரு நாள் அப்ப ஆகிரத்துடைய ஆறு நாள் அப்படின்னு வச்சுக்கிட்டா மூணு லட்சம் வருஷம் ஆச்சு அப்படி ஒரு கருத்து சரி மூணு லட்ச வருஷம் எதுக்கு தேவை அப்படிங்கிறது முதலே விளக்கம் சொன்னால் தான் அதே விளக்கம் தான் என்னுடைய ஹபீக்கத் உண்மையான நிலை அல்லாவதார வேறு யாருக்கும் தெரியாது அந்த ஆறு நாள் அப்படிங்கிறது நமக்கு சில ஞானவான்களுடைய உபசீனனுடைய கருத்தின்படி விளக்கம் சொல்லப்பட்டுருக்கு அவ்வளோதான் அதை நம்பிக்கை வேண்டியது அதில் வேறு விதமான கருத்துக்களோ அல்லது எண்ணமோ கொள்ளக்கூடாது அந்த அல்லாவதால ஏன் எப்படி செஞ்சான் அப்படி செஞ்சான்னு சொல்லிட்டு குதற்கமான கேள்விகள் எண்ணங்கள்லாம் வந்துடக்கூடாது ஈமானுக்கு பாதகமாயிடும் அதேபோல் சித்தத்தை ஐயாம் ஐயாம் ஆறு நாள்கள் அப்படிங்கறதுல ஆறு கால அளவு அப்படின்னு அர்த்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆறு கால அளவு வானங்களையும் ஒகுவல்லதி அவன் எப்படிப்பட்டவன் என்றால் கலக்க சமபாத்தி வளர்ந்த வானங்களையும் பூமியையும் படைத்தான் ஹி சித்தத்தை ஐயாம் ஆறு காலகட்டத்திலே படைத்தான் ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு கால ஒரு காலகட்டம் நம்ம சொல்றோமா சார் நம்ம சொல்லுமா ஒரு காலகட்டம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா போன ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னால அதுக்கு முன்னால ஒரு காலகட்டம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு முன்னால அது மாதிரி ஒரு காலகட்டம் ஒரு காலத்தினுடைய அந்த கட்டம் அந்த அமைப்பு எவ்வளவு அது பல கோடி வருஷம் இருக்கலாம் அப்ப ஆறு ஆறு காலகட்டங்களிலே அதனை படைத்தான் என்பதாக பொருளாகும் ஏன் படைச்சான் அப்படிங்கன்னா கேள்வி வரக்கூடாது சொல்லிட்டோம் ஏன் எதுக்காக அப்படி படைச்சான் அப்படின்னு சொன்னா ஒரே பதில்தான் அல்லாத்தல மனிதனுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி ரகசியம் அல்லாஹா தெரியாது மீது இருந்தது ஆறு நாள்களிலே படைத்தான் மீது இருந்தது அதை படைப்பதற்கு முன்னாலே வானங்களை பூமியை படைப்பதற்கு முன்னதாக மீது இருந்தது அப்பாற்பட்ட பிரமாண்டமானது இந்த வானங்கள் பூமி இந்த வானங்கள் சொன்னா இங்க நமக்கு தெரியக்கூடிய இந்த நீல நிறமா தெரியக்கூடிய பொருள் மட்டும் வானமல்ல அது வானமா இல்லையா அப்படிங்கிறது சந்தேகம் இருக்குது ஒரு மனிதன் ஒரு ஒரு ஒரு மணிக்கு ஒரு லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடிய ஒரு ராக்கெட்டில் ஏறி பறக்கிறான் பல ஆண்டுகள் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் பறந்து போனாலும் கூட மேலே போக போக இந்த நீல நம்ம அப்படித்தான் தெரியும் இதே மாதிரி மிதமானம் தெரியும் நீங்கள் ஃபி ஃப்ளைட்டில் விமானத்தில் போகும்போது பார்த்துருக்கலாம் கஜிக்கு போனவங்க மற்ற நாடுகளுக்கு போனவங்க பார்த்துருக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு முப்பதினாயிரம் அடி முப்பத்தையாயிரம் அடி அடி ஐம்பதனாயிரம் அடி உயரத்தில் போகுது ஃபிளைட்டு மேலே போகும்போது நல்ல சூரிய ஒளி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அதாவது மேகமூட்டம் இருக்க கூடாது அந்த மாதிரி நேரத்தில் நீல நேரமா இப்ப இங்கிருந்து பார்த்தா தெரியுது நீல நேரமா தெரியும் அதே மாதிரி வானம் மாதிரியே தெரியும் கீழே இங்க எப்படி மேல வானம் தெரியும் அது மாதிரி கீழே வானம் தெரியும் அப்ப என்ன அர்த்தம் உயரமா போக அங்கிருந்து தூரமா போக போக அந்த நீல இருக்கும் அப்படிங்கிற கருத்து பூமி தெரியாது பிளைட்ல போகும்போது பூமி தெரியாது கட்டடங்கள் தெரியாது கீழே கொஞ்சம் கீழே போனா தான் தெரியும் ரெண்டாயிரம் மூவாயிரம் அடிக்கு உயரத்தில் போனா தான் தெரியும் முப்பதாயிரம் அடி முப்பத்தையாயிரம் அடி உயரத்தில் போகும்போது ஒன்றும் தெரியாது ஊராமே ரவுண்ட் எல்லாமே நீல நேரமாகத்தான் தெரியும் வானமாத்தான் தெரியும் மேக கூட்டங்கள் தெரியும் அவ்வளோதான் இது சும்மா கொஞ்ச தூரம் ஒரு முப்பதனாயிரம் அடி நாற்பதாயிரம் அடி உயரத்தில் போகும்பொழுது முப்பதாயிரம் மைல் நாற்பதாயிரம் மைல் போயிட்டு அப்படி இருக்கும் அப்புறம் போனவங்க சொல்றாங்க இப்போ ராக்கெட்ல போயிட்டு இருக்கிறாங்க போயிட்டு வர்றாங்களோ அவங்கலாம் சொல்றாங்க எதுவுமே தெரியாது அந்த கண்ணாடி மூலமாக பார்க்கும்பொழுது தூர தூரத்தில் சின்ன சின்ன கோள்கள் தெரியும் சின்ன சின்னதாக தெரியும் மிக பிரம்மாண்டமான கோள்கள் பூமியை விட பல மடங்கு பெருசு சூரியன் இருக்குது சூரியனை பார்த்தா எவ்வளோ பெருசு சூரியன் ஒன்று சொல்லியிருக்கிறோம் இந்த பூமியுடைய வடிவத்தை போன்று ஒரு லட்சத்தி அறுபதுனாயிரம் மடங்கு பெருசு சூரியன் பூமி சுற்றளவு நாற்பதுனாயிரம் கிலோமீட்டர் பூமியினுடைய சுற்றளவு இது போன்று ஒரு லட்சத்தி அறுபதுனாயிரம் மடங்கு பெருசு அந்த சூரியன் சரி இதெல்லாம் சேர்ந்ததுக்கு பேர்தான் வானங்கள் பூமி அப்படின்னு சொல்றது வச்சுங்க ரசூல்லாம் அரிச பத்தி சொன்னாங்க அரிசி எவ்வளவு பெரியது என்று சொன்னால் ஒரு உதாரணத்திற்காண்டி சொல்லி காட்டுகின்றார்கள் மனிதன் கற்பனை செய்ய வேண்டும் விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு பெரிய மைதானத்துல ஒரு மனுஷன் நிக்கிறான் எவ்வளவு பெரிய மைதானம் கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் அதை நீண்டு விரிந்து தெரியுது எந்த விதமான கட்டடங்களோ மலைகளோ செடிகளோ கொடிகளோ எதுவுமே கிடையாது மரங்கள் கிடையாது கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் பறந்து விரிந்து தெரிகிறது ஒரு பெரிய மைதானம் அந்த மைதானத்தில் ஒரு வளையல் கிடக்குது மாதிரி ஒரு வளையம் கிடைக்குது இந்த பறந்து விரிந்து இருக்கக்கூடிய அந்த மைதானம் இருக்குது பாருங்க அதுதான் அரிசி இந்த வளையம் இருக்குது பாருங்க அதுதான் ஏழு வானங்கள் பூமி எல்லாம் சேர்ந்தது அப்ப அரிசுக்கு முன்னால இந்த எல்லா பொருள்களும் சேர்த்து எந்த ஒரு வளையனுடைய அளவு வளையத்தினுடைய அளவு என்று சொன்னார் அப்படின்னா அந்த அரிசி அவ்வளோ பெருசு இருக்கு அவ்வளோ பெரிய அரிச நாளே நாலு மலக்குகள் தான் சுமந்துக்கிட்டு இருக்கிறாங்க சுமக்கிறாங்க அல்லஹா தன்னுடைய குதிரத்தை காட்டுவதற்கான நாலு மலக்குகளை படைத்திருக்கின்றார் அவங்க ஆரம்பத்தில் அரிச படைச்சு தூக்குன்னு சொன்னாங்க தூக்க முடியல தூக்குன்னு சொன்னாங்க தூக்க முடியல திரும்ப தூக்குன்னு சொன்னாங்க தூக்கம் பேர் சொல்லி தூக்கம் அப்படின்னா விஸ்வில்லா தூக்குனாங்க தூக்கிட்டாங்க தூக்கிட்டு நிற்கிறாங்க கியாமத்தினால் வரும்பொழுது எல்லா இதுவும் பயங்கரமான அதிர்ச்சி ஏற்பட்டு எல்லாம் இடிந்து விழும் சூரியன் உதிர்ந்து கீழே எவழும் அதாவது நட்சத்திரங்கள்லாம் விழும் சூரியன் வந்து எல்லாம் அதனுடைய ஒளி இல்லாமல் போகும் சந்திரம் கீழே எவ்வளும் எல்லாம் ஒட்டஞ்சி கீழே தூள் தூளாக ஆகக்கூடிய நேரத்தில் அந்த அரிசும் அதிரும் அதிரக்கூடிய நேரத்தில் நாலு பேர் பிடிச்சா பத்தாது இந்த நாலு பேர் பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள் அவங்க பத்தாது இன்னொரு நாலு மலைக்கு கூட சேர்ப்பான் எவம்தீன் சமானியா என்ற அல்லாஹத்தாலா சொல்லுகின்றான் அந்த நாளில் எட்டு பேர் சுமப்பாங்க என்பதா சொல்லுங்க சரி அவ்வளோ பெரிய அரிசு எங்கே இருந்துச்சு அழல்மா உக்கான அரிசோ அழல்மா தண்ணீரின் மீது இருந்தது என்ற அல்லாஹத்தால சொல்லுகின்றான் என் தண்ணீரின் மீது இருந்ததுன்னா உண்மையா தண்ணீராது அந்த தண்ணி எங்கே இருந்துச்சு அப்போ இபுன் அப்பா சொல்லி எல்லாத்தால் அவர்கள ஒருத்தர் கேட்டார் ஒரு ஒரு மற்றொருவர் கேட்கறார் தண்ணீரின் மீது அரிசி இருந்துச்சுன்னு அல்லாஹால சொன்னா தண்ணி எங்கே இருந்துச்சுன்னு கேட்டார் நம்மளால இப்போ கேட்பாங்கல்ல யாராவது ஒரு ஆள் அதே தண்ணி எங்க இருந்துச்சிருக்கோம் அவங்க சொன்னாங்க அரல் ஹவா காற்றின் மீது இருந்தது தண்ணீர் அப்படின்னாங்க அவங்க என்ன வழங்கினாங்க இவர் என்ன வளங்கினாரா தெரியாது போயிட்டாரோ அவ்வளோதான் கேள்வி கேட்டார் பதில் சொன்னாங்க தண்ணீர் காற்றின் மீது இருந்தது அப்படின்னு சொன்னாங்க சரி இப்போ உள்ள அறிவியல் இந்த உலகம் அதாவது இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சம் சொன்னால் எல்லாம் சேர்ந்தது தான் பிரபஞ்சம் இது எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதுக்கு நிறைய விளக்கங்கள் சொல்லி ஒரு அற்புதமான விளக்கங்கள் நிறைய இருக்கு பல கருத்துக்களுக்கு முன்னாலே ஒரு இங்கே ஒரு தடவை சொல்லி இருக்கிறேன்னு நினைக்கிறேன் ரசூல்லாய் சல்லா அலிமர்கள் சொன்னார்கள் இந்த அரிசு உண்டாக்க இப்ப காண அரிசு அறல் மான அல்லாத்தான் சொல்றான் வானங்கள் பூமி படைக்கப்படுவதற்கு முன்னால அரிசு படைக்கப்படுவதற்கு முன்னாலும் அல்லாஹ் எங்க இருந்தான் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார் ஒரு சஹாபி ரசூலாய் சல்லா அலிஸ் அவர்கள் கேட்டார் அல்லா எங்க இருந்தான் அப்படின்னு சொல்ல வெற்றிடத்திலே இருந்தான் அம்மான்னு சொன்னால் வெற்றிடம் வெற்றிடத்தில் இருந்தேன் மா தஹு ஹவா ஓ மா ஃபோ ஹவா கீழையும் காற்று கிடையாது மேலையும் காற்று கிடையாது வெற்றிடத்தில் இருந்தேன் கற்பனை எல்லாம் பண்ண முடியாது சிந்தித்தால் சிந்தனை தடுமாறிவிடும் சிந்தனை தடுமாறிவிடும் வானத்தை பார்த்தாவே தடுமாறுது வானத்தை படைத்தவன எப்படி யோசனை பண்ணுறது எல்லாத்தெல்லாம் சொல்கிறான் நீங்கள் பாருங்கள் வானத்தை பாருங்கள் அதாவது சூரத்தில் முழுக்க அல்லாத்தால சொன்னி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா திரும்ப உங்களுடைய பார்வை உங்களிடத்துல வரும் திரும்பி வரும் அதாவது அதை கணிச்சு நீங்க இப்படித்தான் என்று முடிவு கட்ட முடியாது சரி படைச்சவன் எப்படி இருப்பான் அப்ப படைச்சவன் எப்படி இருப்பான் சிந்தனை செஞ்சாலும் அறிவு தடுமா தடுமாறி வரும் ஆனால் சல்லா அலிஸ்வம் சொல்லுகின்றார்கள் அதுக்கு கீழையும் காற்றில்லை மேழையும் காற்றில்லை அல்லாஹத்தாலா வெற்றி இடத்துல இருந்தான் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருந்து அல்லாஹத்தாலா இந்த பிரபஞ்சத்தை படைக்க வேண்டும் என்று நாடினான் இந்த அதாவது கடவுள் ஒருவர் உண்டு சொல்றது ஒருவன் உண்டு எல்லாரும் ஒரு கடவுள் தான் ஆரம்பத்தில் என்ன பண்ண ஆங்கிலத்தில் எழுதும் போது நெபுலா என்று ஒன்றை படைத்தான் அந்த கடவுள் நெபுலா என்று ஒன்றை படைத்தார் நெபுலா அப்படிங்கிறது என்ன சொன்ன லேசான மேகத்தை போன்று ஒரு ஒளிமயமான தோற்றம் உள்ள அந்த நீராவி பாருங்க அது போன்றுள்ள ஒரு அமைப்பிலே ஒளிமயமான ஒரு காட்சி கொண்ட ஒரு அமைப்பு அதுதான் நெபுலா என்பதை படைத்தார் அதை வேகமாக அல்லாஹத்தேரத்தில் ஈதர் என்று சொல்லப்படக்கூடிய மற்றொரு பொருள் உருவானது நெபுலாவிலிருந்து மற்றொரு பொருள் உருவானது மேகத்தை வான்வெளியிலே மிக விசாலமாக இருக்கக்கூடிய பரமணுக்கள் மிகச்சிறிய துகள்கள் அணுக்கள் அந்த அணுக்கள் அதிலிருந்து வெளியாச்சு நெபுலா வேகமாக சுழன்றதின் காரணமாக ஏற்பட்ட அணுக்கள் மிக சின்ன சின்ன அணுக்கள் பல கோடிக்கணக்கான மிக பிரமாண்டமான அணு அணு உடைய பெருகிய கூட்டம் உருவானது அந்த அணு சுழன்றது சுழலும் பொழுது வேகமாக சுழறக்கூடிய நேரத்தில் அதிலிருந்து எலக்ட்ரான்ஸ் ரேடியம் என்ற இரண்டு பொருள்கள் உருவான அதாவது மின் சக்தி அதாவது இந்த காந்த சக்தி ஒளிமயமான காந்த சக்தி இந்த ரெண்டும் அதிலிருந்து உருவான அந்த ஈத்தர் என்பதிலிருந்து உருவானது அந்த இரண்டும் சுற்றியது இரண்டும் வேகமாக சுழன்றன வேகம் அது வாயு வேகம் மனோவேகம் சொல்றாங்க அந்த மாதிரி மனிதனுடைய அறிவில கணிக்க முடியாது அவ்வளவு வேகமாக அது சுழன்றது அதிலிருந்து ஆட்டம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருள் வெளியானது அந்த பொருளில் அது வேகமாக சுழல சுழல எல்லாம் ஒரே நேரத்தில் நடக்குது அது சுழன்றது இது வருது இது வருது இது வருது இப்படி வந்துகிட்டே இருந்துச்சு இந்த வானங்கள் பூமி உருவாவதற்குரிய குறிப்பாக பூமி உருவாவதற்குரிய மூலப்பொருள்களாக இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படும் எலிமென்டரி அப்படின்னு சொன்னால் ஆரம்பம் அப்படின்னு சொல்ற மாதிரி எலிமெண்டரிமாதிரி எலிமெண்ட் மூலப்பொருள்கள் உண்டான அதாவது நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று சொல்லப்படக்கூடிய இவெல்லாம் இவையெல்லாம் பூரா உருவாச்சு அந்த உருவானதிலிருந்து சூரியன் உருவாச்சு நீர் நெருப்பு காற்று எல்லாம் உருவாச்சோடனே அது ஒரு பெரிய கோலமாகாச்சு அந்த கோலம் மிக பிரம்மாண்டமான கோலம் அதிலிருந்து சூரியன் உருவாச்சு இப்படிங்கிறது சூரியன் வரைக்கும் சொல்கிறாங்க அதுக்கு பிறகு சூரியன் அப்படியே சுழன்று கொண்டே இருந்தது ஒரே இடத்திலிருந்து கா ஒரு காலகட்டத்தில் அந்த சூரியன் இருந்து ஒரு துண்டு பிச்சு கொண்டு தனியாக வந்துருச்சு அதுதான் பூமி எவ்வளோ நாள் ஆச்சு இப்போ கணக்குப்படி நானூற்றி கோடி வருஷம் ஆச்சு சூரியனிலிருந்து தனியாக கழன்று வந்த ஒரு சின்ன துண்டுதான் இந்த பூமி இதுபோன்று பல துண்டுகள் பிரிந்து சென்றன அவையெல்லாம் அங்கங்கே தங்கிவிட்டன அதுக்கெல்லாம் தனித்தனி பேர் கொடுத்துட்றாரு செவ்வாய் சொல்கிறான் புதன் சொல்கிறான் யாழன் சொல்கிறான் நெப்டியூன் புளூட்டோ அப்படிலாம் சொல்றாங்க மாதிரி இதெல்லாம் சூரியன் வந்து பிரிஞ்சு போகும் ஆனால் இந்த பூமியும் அதிலிருந்து வந்தது இதை அல்லாஹால குரானில் சொல்லும் பொழுது காணத்தா ரத்துக்கன் ஃபதகன் இந்த வானம் பூமி ரெண்டுமே காணத்தா அந்த இரண்டும் இருந்தது ரெண்டும் ஒன்றாக இருந்தன ரெண்டு பொருளும் ஒன்றாக வானம் பூமியும் ஒன்றாக இருந்தனக் ஆகுமா நாம் தாம் அதை பிளந்து எடுத்தோம் என்று சுல்லாகத்தாலா சொல்றோம் கோடி ஆண்டுகள் ஆகிவிட்ட காரணத்தால் சூரியனுடைய அந்த நெருப்பு கோலங்கள் எல்லாம் நெருப்பு நெருப்பெல்லாம் அது இல்லாமல் குளிர்ந்து மண் தரையாக இது மாறிவிட்டது அப்படின்னு சொல்றான் இது அறிவியல் சம்பந்தப்பட்ட சொல்றது ஆனா அல்லாஹாலா பூமியை படைச்சா வானத்தை படித்தான் தனித்தனியா தான் அல்லாத்தாலா சொல்லியிருக்கான் இங்க நான்கு ஒன்றாக இருந்தது அப்படிங்கிற கருத்து இந்த கருத்தும் சொல்லப்படுகின்றது இப்ரான் பாஸ் அல்லாஹாலு அவரிடத்துல கேட்கப்பட்டது காணத்தா ரத்தன் இப்போ ஆகுமா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் என்ன விளக்கம் கேட்கப்பட்டது ரெண்டு ஒன்னா இருந்துச்சு அதை நாம் தான் பிளந்தோம் என்று அல்லாஹாலா சொல்லுகின்றானே அதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டா வானத்தை போட்டுதான் பூமியும் இருந்தது வானத்தில் எந்த பொருளும் விளையாது மரம் செடி கொடிகள்லாம் அங்கே கிடையாது வானத்தில் அதுல இருந்து பொருள் விளையாது அதே போல பூமியும் இருந்துச்சு நம் பிளந்தோம் என்று சொன்னால் இந்த பூமியை பிளக்கச் செய்து அதற்குள்ள விதைகளை உண்டாக்கி அந்த விதைகளின் மூலமாக மரம் செடி கொடிகளை எல்லாம் தாவரங்களை எல்லாம் அல்லாஹத்தாலா வெளிப்படுத்தினான் என்பதற்கு விளக்கம் சொல்லுகின்றார்கள் இப்னா பாசு அல்லாஹாலா என்பவர்கள் ஆக இந்த அறிவியல் சம்பந்தப்பட்ட என்ன விளக்கம் சொல்லப்படுகின்றதோ அந்த விளக்கமும் மார்க்கத்திலே பொருத்தமானது அப்படிங்கறதுக்காக ஒரு சின்ன உதாரணம் இது முழுமையாக விளக்கணும் நீண்ட நேரம் அதனால சுருக்கமாக இப்படி வழங்கணும் சரி இப்போ இந்த வேகமாக சுழன்றுவது போல பூமி இருக்குது பூமியும் வேகமாக சுழன்று கொண்டு இருக்கின்றது எவ்வளோ வேகமாக சுடுது அதாவது சொல்லியிருக்கிறேன் சூரியனுடைய அந்த வட்டத்திலே அதாவது சூரியனை சுற்றி வரக்கூடிய நேரத்திலே இந்த பூமியாகிறது ஒரு ஒரு மணி நேரத்திற்கு ஒரு லட்சத்தி ஏழாயிரம் போகுது ஒரு லட்சத்தி தன்னைத்தானே பூமி சுற்றி கொள்வது ஒரு மணிக்கு ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு மணிக்கு ஆயிரம் மைலுடைய ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டருடைய போகுது சூரியனுடைய பாதையில ஒரு மணிக்கு ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் வேகத்துல போகும் இப்போ பூமியை விட்டு கொஞ்சம் கிலோமீட்டருக்கு வரும் எவ்வளவு வேகம் ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் எப்படி தெரியும் அது தூரத்துல இருந்து வேகமா பறந்து போயிட்டு இருக்கு பறந்து போகக்கூடிய அந்த பூமி மேலதான் நம்ம உட்கார்ந்து இருக்கணும் இந்த கட்டடங்கள்லாம் இருக்குது பெரும் பெரும் கட்டடங்கள்லாம் இருக்கு எல்லாம் பறந்து போயிட்டு அப்படி வேகமாக ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் வேகத்துல பறப்பதின் காரணமாகத்தான் நீர் நிலைகள் எல்லாம் நிலைத்திருக்கின்றன கடல் தண்ணி எல்லாம் அப்படி நிலைச்சிருக்கு ஏன்னா கடல் வந்து தரையோட மேல மேடா இருக்குது மேடை தண்ணி கீழே வரணுமா இல்லையா ஏன் வரல ஒரு டப்பாவில் ஒரு பாத்திரத்துல தண்ணியை நிறைய ஊற்றி இப்படியே இப்படியே சுத்தி பாருங்க அல்லது இப்படி சுத்தி பாருங்க ஏன் போகல சுத்தால நிறுத்த நீங்க அந்த தண்ணி சமம் இது போலதான் அல்லாஹால இந்த பூமியை சுத்த விட்டுருக்க சுத்திக்கிட்டு இருக்கு ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் இருக்கு அப்ப சுத்தும் போது நீங்க தூரத்துல இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாம் மலைகள்லாம் ஓடும் கட்டடங்கள்லாம் ஓடும் மனுஷன் எல்லாம் ஓடும் எல்லாம் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் வேகத்துல இருக்குல்ல அல்லா தலா ஒரு இடத்துல சொல்றா இந்த மலைகளை எல்லாம் நபிய நீர் அப்படியே இருப்பதாக பார்க்கின்றீர் குறைந்ததாக ஒரு இடத்துல இருப்பதாக நீர் காணுகின்ற அந்த மலைகள் எல்லாம் மேகங்கள் நடந்து அந்தூமியில் எவ்வளவு அதிசயங்கள் இருக்கிறத கொஞ்சம் ஒரு துளியளவு மனுஷன் தெரிஞ்சுக்கிட்டு விரைவிலேயே நம்முடைய ஆயத்துக்களை அற்புதங்களை இந்த வான்வெளிகளிலே நாம் காட்டுவோம் என்று சொல்லுகின்ற குரான் அந்த அற்புதங்கள் எப்படி நிறையா குரான்ல மனிதன் கண்டுபிடிக்கக்கூடிய எல்லா அறிவியலும் விஞ்ஞானமும் குரானுக்குள்ள உள்ளதுதான் ஆனா கண்டுபிடிச்ச பிறகுதான் இது தெரியுமே தவிர அதுக்கு முன்னால இதை வச்சுக்கிட்டாலும் சொல்ல முடியாது கண்டுபிடிச்ச பின்னால ஓ இந்த ஆயத்து இதுக்கு போதுவா இருக்குது இந்த ஆயத்தின் மூலமாகத்தான் அது தெரியப்படுத்தப்பட்டிருக்கின்றது விளங்கி கொள்ள முடிகின்றது என்பதாக நினைக்கக்கூடிய சூழ்நிலையை அது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் அது கஷ்டம் அது மாதிரி ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன நிறைய இருக்கு இப்ப எல்லா ரசூ இல்ல கையில் வந்து க கல் வச்சுருந்தாங்க கல் பேசிச்சு உடுபு பேசி அது பேசி இது பேசெல்லாம் சொல்கிறோம் ரசூல்லா இசலா பேசுது இப்போ எல்லாம் பேசுது ஆனால் ஒரு கருவியின் மூலமாக பேசும் அது மஜிஸா அல்லாஹத்தால காட்டினா ஆனால் இப்போ பேசுகிறது எப்படி இருக்குது ஒரு கருவியின் மூலமாக அந்த பேசுதலை உண்டாக்குறான் அப்படி என்ன கியாமத்தினால் வரும் பொழுது மரமெல்லாம் பேசும் கியாமத்து நாளில் எல்லா அதாவது முஸ்லீம்கள் எல்லாமே உலகம் முழுவதும் இஸ்லாத்தினுடைய ஆட்சி நடைபெறும் முஸ்லீம்கள்லாம் இருப்பாங்க அப்போ யார் இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கும்னா அவர்களை எல்லாம் இஸ்லாத்துக்கு வரவில்லை என்று சொன்னால் எல்லாத்தையும் கொலை செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் குறிப்பாக யூதர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாம் அவர்களும் குறிப்பாக யூதர்களை கொலை செய்வார்கள் எல்லா யூதர்கள் எல்லாம் போய் ஓடி ஒளிந்து கொள்வார்கள் காடுகளிலே மரங்களுக்கு பின்னாலே கட்டடங்களுக்கு பின்னாலே எல்லா மரங்களும் பேசும் அந்த நேரத்தில் எல்லா மரங்களும் பேசும் ஏ முஸ்லிமே எனக்கு பின்னால ஒரு யூதன் மறைஞ்சிருக்கலாம் அவனை வந்து அடி வெட்டு அப்படின்னு சொல்லி எல்லா மரமும் பேசும் என்ற மரத்தை அதாவது போட்டு கதவுலர் துறக்கிறோம் இந்த பக்கத்தில் பகுதியை அந்த பக்கத்தில் பகுதியை ஒட்டி விட்டுட்டோம்னு சொன்னால் கதவை திறக்கும் போது பிஸ்மில்லா அப்படிங்குது கதவை திறக்கும்போது அஸ் அலமதுலில்லான்னு சொல்லுது கதவை திறக்கும் போது சொல்லுது அது அது கருவி வச்சிருக்கோம் அதெல்லாம் பிஸ்மில்லா இருக்குது அலமது இல்லா இருக்குது ஆமாம் லாத்தன் சசிக்கிறல்லா அப்படின்னு சொல்லுது உதுக்குறில்லா அதுக்குருக்க அப்படின்னு சொல்லுது சல்யாலா முகம்மதின்னு சொல்லுது அந்த கதவு கதவு பேசுது கதவுல ஒரு கருவி இருக்குது கருவி பேசுது என்ன அது மாதிரி மரம் பேசுது ஒரு முறையில் இருக்கலாம் ஏராளமான கருத்துக்களை அல்லாஹால உள்ளடக்கித்தான் அரிசு அழல் மா என்ற வாசகத்தை சொல்லுகின்றான் என்பதாக விளக்கப்பட்டு சரி இமாம் தன்தாவி ரஹத்து அவர்கள் சொல்லுகின்றார்கள் அரிசோ அனல் மா என்று சொன்னால் தண்ணீர் மீது அவனுடைய அரிசி இருந்ததுன்னு சொன்ன அசல் தண்ணீர் அர்த்தம் அல்ல தண்ணிக்கு இன்னொரு அர்த்தம் ஒன்று கருத்தருத்தம் அது வந்து அர்த்தம் மாவுக்கு என்று அர்த்தம் எங்க சொல்ற ஒரு ஹதீசில் சொல்றாங்க அனுப்பியதற்கு உதாரணம் எப்படி அனுப்புனா இல்மின் மூலமாக ஹுதா நேர்வழியின் மூலமாக நேர்வழியை கொண்டும் ஹுதா எமை கொண்டும் அல்லாத்தால என்னை அனுப்பியதற்கு உதாரணம் எப்படி என்று சொன்னால் கமசலில் ஐசில் கசீர் அதிகமான மழையை போன்று ஒரு மழை பெய்கின்றது அசாபா அருள் அந்த மழை பூமியிலே விழுந்தது அந்த பூமியில நல்ல வளமுள்ள பூமியாக இருந்தால் வளமுள்ள பூமியாக இருந்தால் அந்த மழை நீரை சேகரித்துக் கொண்டு அந்த சேகரித்துக் கொண்டு அந்த பூமியும் பலன் பெற்று விடுகின்றது அது மற்றவர்களுக்கும் பலன் தருகின்றது நல்ல வளமுள்ள பூமியா இருந்தால் அந்த மழை விழுந்ததின் காரணமாக மழை நீரின் காரணமாக நிறைய நிறைய பயிர் பச்சைகள் தாவரங்கள் எல்லாம் விளைந்து அது பயன் அதை இழுத்து கொண்டு பிறகு அதன் மூலமாக செடிகொடிகள் வளர்ந்து மனிதர்களுக்கும் மற்ற பிராணிகளுக்கெல்லாம் பலன் தரக்கூடிய பொருள்கள் அதிலிருந்து விளைகின்றன இன்னொரு பூமி இருக்கின்றது அந்த பூமி மழை பெய்கின்றது மழை பெய்த உடனே தண்ணீரை தேக்கி வைத்துக் கொள்ளுகின்றது தனக்கு எந்த விதமான பிரயோஜனம் இல்லாமல் ஆகிவிடுகின்றது அந்த பூமிக்கு எந்த பிரயோஜனம் இல்லை ஆனா அடுத்தவர் அந்த தண்ணீரை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை அங்கே உருவாகிவிடுகின்றது இன்னொரு பூமி இருக்கின்றது அது பாறையை போன்று பாறைகளை போன்று அதே மழை தான் ஒரே தடவையில் மழை பெய்து இந்த மூணு விதமான பூமிகள்ல மூணு விதமான இடங்கள்ல மழை பெய்து மழை விழுகின்றது இந்த பூமியில விழுந்தா செடி கொடிகள் மரங்கள் எல்லாம் உண்டாகிறது இதுல விழுந்தா தண்ணீரை தேக்கி வச்சிருக்கு பாறைகளில விழுந்தா ஒளிஞ்சு ஓடி போயிருது அது தனக்கும் பிரயோஜனமும் இல்லை அடுத்தவருக்கும் பிரயோஜனி இப்படித்தான் நான் நபியாக அனுப்பப்பட்டதுக்கு உதாரணம் ரயில்மை கொண்டும் ஹுதாவை கொண்டும் என்பதாக சொல்லுகின்றார்கள் அப்படின்னா என்னை அல்லாஹலா பெரும் ஞானத்தை கொண்டு என்னை அனுப்பி இருக்கின்றான் மிகப்பெரிய ஹிதாயத்தை கொண்டு என்னை அனுப்பி இருக்கின்றான் யாரெல்லாம் இந்த பூமியை போன்று தானும் பலன் பெற்று அடுத்தவருக்கும் பலன் தரக்கூடிய நிலையிலே மனிதர்கள் இருக்கின்றார்கள் அவர்களே அவர்கள் என்னிடத்திலிருந்து எழ்மையும் ஹுதாவையும் எடுத்துக்கொண்டு தாங்களும் பயன்பெற்று அடுத்தவருக்கும் பயன் தரக்கூடியவர்களாக இருப்பார்கள் எப்படி ஒரு சாரா இருக்கிறார்கள் அவங்களும் மூலமாக அந்த மூலமாக பயன்பெறுகின்றார்கள் அடுத்தவருக்கும் சொல்லிக் கொடுக்கிறார்கள் இன்னொரு சாரார் இருக்கிறாங்க அவங்க எடுத்துக்கொள்ளுகின்றார்கள் ஆனா அவங்க பயன்பெறுவதை அமல் செய்யறதே கிடையாது என்று சொல்லக்கூடிய ஹதீசில தண்ணீர் என்பதை ரயில்முக்கு உதாரணமாக சொல்லி காட்டுகின்றார்கள் ரயில் கொண்டு என்னை அனுப்பியது அதே மாதிரி ஹுதாவை கொண்டு அனுப்பியது ஒரு பெரும் மழையை போன்று என்பதாக சொல்லுகின்றார்கள் இப்ப தண்ணீர் என்பதை ரயில்முக்கு உதாரணமாக ரயில்மை அயில்மை தண்ணீருக்கு உதாரணமாக சொல்லி காட்டுகின்றார் என்று சொல்லல சொல்ல அதனால அவங்க குறிப்பிட காண அருசு அழல் மா அவனுடைய அரிசு தண்ணீரின் மீது இருந்தது என்று சொன்னால் அவனுடைய அயில்மின் மீது இருந்தது என்பதாக அர்த்தம் அவனுடைய அயில்மின் மீது இருந்தது அது என்ன எப்படி இருந்துச்சுன்னு தெரியாதுன்னு அர்த்தம் அவனுக்கு அவனுடைய அயில்மை எப்படி இருந்தது நமக்கு தெரியாது அவனுடைய அயில்மில்லை இருந்துச்சு அவ்வளவு என்று பொருள் செய்யப்பட்டிருக்கின்றது எதுக்காகவேண்டி எதுக்காகவே அல்லா தலா படைச்சான்னு கேட்டா நீங்கள் எல்லாம் பார்த்து அதிசயப்பட வேண்டும் அங்க போய் பார்க்கணும் அல்லது ராக்கெட்ல போகணும் அப்படிங்கிறது வேண்டியா ஒரே ஒரு விஷயத்தான் அல்லா தலா சொல்றா எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அகசனா உங்களிலே யார் அழகான அமல் செய்பவர்கள் என்று சோதிப்பதற்காக வேண்டி அவ்வளவுதான் உங்கள யார் அழகான அமல் செய்வதற்கு செய்கிறீர்கள் என்று செய்பவர்கள் இருக்கின்றார்கள் என்று சோதிப்பதற்காக அவர் சோதித்தறிவதற்காக வேண்டி அல்லாஹத்தாலா இவற்றை படைத்திருக்க அதாவது இவற்றையெல்லாம் பார்த்து விளங்கி அதனுடைய அறிவை தெரிந்து அல்லாஹத்தாலாவுடைய குதிரத்தை விளங்கி அவருடைய ஆற்றலையும் அவருடைய தன்மையையும் விளங்கி அவனை வணங்கி வழிபடக்கூடிய தன்மை இவரிடத்தில் ஏற்பட வேண்டும் மக்களிடத்தில் ஏற்பட வேண்டும் மனித இடத்தில் ஏற்பட வேண்டும் என்பதற்கான அல்லா தாலா படைத்திருக்கின்றான் எப்படி இருக்கணும் யார் உங்களிலே அதிகமான அமல் செய்வது என்று பார்ப்பதற்காக வேண்டி அல்லா தாலா எழுக்கும் ஐயுக்கும் அக்சர் அமலா அதிகமான அமல் செய்யக்கூடியவர் யார் அப்படின்னு சொல்லல அகசனாமலா அழகான அமல் செய்பவர் யார் அப்படின்னு சொல்ல இந்த அகசனாமலா அப்படிங்கறதுல யார் ரசூலுல்லாய் சல்லல்லாஹ் அலி சொல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்த முறைப்படி தங்களுடைய அமல்களை அமைத்துக் கொள்ளக்கூடியவர் யார் என்று பார்ப்பதற்காக வேண்டிய சோதிப்பதற்காக வேண்டியாமல் அழகான அமல்ங்கிறது எது ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம் அவர்கள் ஒரு அமலை ஒரு செயலை எப்படி சொல்லிக் கொடுத்தார்களோ அப்படி செய்தால் தான் அதற்கு பேர் அழகான அமல் அறுத்து இல்லையா அவருடைய இஷ்டத்தை செஞ்சாங்க அது அமலா அழகான அமலாக ஆக முடியாது தொழுது ரசூல்லாய் சல்லாஹ் எப்படி தக்மீர் கட்ட சொன்னாங்களோ அப்படி கட்டணும் எப்படி ருக்கு செய்ய சொன்னார்களோ அப்படி செய்யணும் எப்படி கிராத் ஓ சொன்னாங்களோ அப்படி ஓதணும் எப்படி சுஜூ செய்ய சொன்னாங்களோ அப்படி செய்யணும் எப்படி ஜக்காத்து கொடுக்க சொன்னாங்களோ அப்படி கொடுக்கணும் எப்படி ஹஜ்ஜு செய்ய சொன்னாங்களோ அப்படி செய்யணும் அதுக்கு மேலே ஹாசன அமல் அழகான அமல் அப்படின்னாரு ரெண்டு ஷரத்து சொல்லப்படுகின்றது இல்லை அமல் ஹசனன் ஹத்தா எல்லா அலா ஷரியா சொல்லும் ரெண்டு விஷயம் ஒன்று செய்யக்கூடிய அமல் அல்லாவுக்காக வேண்டி இருக்கணும் எவ்வளவுக்கும் அவன் உங்களை சோதனை செய்வதற்காக வேண்டி என்று சொன்ன வாசகத்தில் அல்லாவுக்காண்டி செய்யணும் தெரியப்படுத்தப்படுது ஐயுக்கும் அஹசன் அமலா அப்படிங்கிற வார்த்தையின் மூலமாக ரசூல்ல சொல்லிக் கொடுத்தப்படி செய்யணும் அவர்கள் சொன்ன சரியத்தின்படி ஹாலிசான முறையிலே மன சுத்தமான முறையிலே அமல் செய்வதுதான் ஹசனா என்று சொல்லப்படும் இந்த ரெண்டு ஒரு ஷத்து ஒரு அமலைக்கப்பட்டுவிட்டால் அந்த அமல்ாயடும் அந்த அமல் அழிஞ்சி போயிடும் எந்த விதமான பலனும் தராது ரெண்டு ஷர்த் என்ன இஹ்லாஸ் என்பது இருக்க வேண்டும் இத்திபாஸ் இருக்க வேண்டும் ரெண்டு இருக்க இல்லாட்டியும் முடியாது பத்தாத அலி அல்லா தாலாபவர்கள் சொல்லுகின்றார்கள் ஆசன அமலா அப்படின்னா அத்தம் அகலா அப்படின்னு அத்தம்மு அக்கலன் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா முன்னாள் அல்லாஹால வானத்தை சொல்லிட்டு பூமியை சொல்லிட்டு அரிச சொல்லிட்டு நீ எவ்வளவுக்கும் ஐயக்கும் ஆசன அமலா உங்களை யார் நல்ல அமல் செய்பவர்கள் என்று சோதிப்பதற்காக என்று அல்லாஹால சொன்னது அமலை குறிக்காது இங்கே குறிக்கும் அறிவை குறிக்கும் உங்களில் யார் பரிபூர்ணமான அறிவுடையவர் என்று சோதிப்பதற்காக வேண்டி அப்படின்னு அர்த்தம் நல்ல பரிபூர்ணமான அறிவுடையவர் யார் என்று சோதிப்பதற்காக வேண்டி ஏன்னா அந்த அறிவு சிந்தனை என்பது வந்துவிட்டால் அல்லாஹாவை தெரிந்து கொள்ளக்கூடிய அல்லாஹுடைய ஆற்றல் அவனுடைய அவனுடைய குதிரத்த எல்மு ஆகியவற்றை விளங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அந்த வணக்கம் ரொம்ப பரிபூர்ணமானதாக ரெண்டு ரக்காய் கூட நல்ல பரிபூர்ணமான தன்மை உடையதாக இருக்கும் ஏன்னா அல்லாஹுடைய சிந்தனையிலே அல்லாவுடைய ஆற்றலை பற்றி அவனுடைய அறிவை பற்றி சிந்தித்து சிந்தித்து அந்த மனிதர் தொழுது கொண்டு அதனால அந்த தொழுகை ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அந்த வணக்கம் ரொம்ப சிறந்ததாக இருக்கும் அதாவது ஐசா அலே இஸ்லாம் ஈசா அலே இஸ்லாம் அவர்கள் ஒரு வழியாக போய் கொண்டிருந்தார்கள் ஒரு மனிதர் தூங்கி கொண்டிருந்தார் அவருடைய அவரை மீது நம்பிக்கை கொண்ட ஈமான் கொண்ட ஒரு மனிதர் தூங்கி கொண்டிருந்தார் எழுப்பி யா நாயும் பத்து ஆபத் அப்படின்னு சொன்னாங்க ஏ தூங்கக்கூடிய ஆளை எந்திரிச்சு தொழுப்பா அப்படின்னு சொன்னாங்க நீ இபாதத் செய் அப்படின்னு சொன்னார் அப்புறம் அவர் எந்திரிச்சார் எதிரிச்சு யார் ரோஹல்ல அல்லாவுடைய ரோஹ அவர்களை பத்து ஆபத்து நான் வணங்கிட்டேன் நான் தொழுதுட்டேன் வணங்கிட்டேன் அப்படின்னு சொன்னார் விபத்த ஆபத்தன்னு கேட்டார் எப்படி நீ வணங்கின அப்படின்னு கேட்டார் துன்யா இல்லையா இந்த உலகத்தை நான் இந்த உலகத்துக்காரர்களுக்காக விட்டுட்டேன் உலகத்தை வெறுத்து உலகத்தினுடைய நிலையிலிருந்து மாறி அல்லாவுடைய நினைவிலேயே நான் தொழுதே அனுப்பிச்சேன் பரவாயில் பண்ணி தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இனிமேல் தூங்கு அப்படின்ட்டார் அப்படின்னா அவர் தூங்குறதும் வணக்கமாக ஆயிடுச்சு இந்த கருத்தின்படி சுஃபியானு சௌரி ரஹமத்துல்லாஹ் அலி அவர்களும் ஹசன் பசரி ரஹத்து அவர்களும் சொல்லுகின்றார்கள் அஹசன் அமலா அப்படிங்கிறதுக்கு ஐயக்கும் அசஹது உலகத்திலே யார் பற்றற்ற வாழ்க்கை உடையவராக இருக்கின்றார் என்று சோதித்து அறிவதற்காக வேண்டி வானங்களை பூமி ஆறு படைத்தான் என்று அல்லாஹத்தான் என்று விளக்கம் தருகின்றார் அவர் பெரிய முபசிர் அவர் சொல்லுகின்றார் ஐயுக்கும் அக்சர் ஷுக்ரா ரொம்ப அதிகமான நன்றி செலுத்தக்கூடியவர் யார் என்று சோதிப்பதற்காக வேண்டி முகாத்தில் அல்லாஹால சொல்லுகின்றார்கள் ஐயுக்கும் அத்துக்கால் இல்லா உங்களே அல்லாஹை அதிகமாக பயப்படக்கூடியவர் யார் என்று தெரிந்து கொள்வதற்காக சோதிப்பதற்காக வேண்டி இபுனா அபாஸ் அல்லாத்தாலும் அல்லாத்த வழிபாட்டை வழிபாடு தாத்தால் வழிபாடு தொழுக மட்டுமல்ல வழிபட வேணும் சொல்றதை அப்படியே கேட்கணும் அவ்வளவுதான் சொல்றதை கேட்கணும் இது செய்யன்னு சொன்னா செய்யணும் ஏன் எதுக்கு அப்படின்னா கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது கேள்வி மனசுல வரவும் கூடாது அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் நாலு ரக்கா தொழும் ஏன் நாலு தொழுகணும் அஞ்சா தொழுதா என்ன கேள்வியே வரக்கூடாது தவாப் செய்யும்போது ஏழு சுற்றி சுற்றணும் ஆமாம் ஒம்பது சுற்றி சுற்றினா என்ன அது என்ன ஏழு ஒரு ரவுண்டாக ஃபிகர் இருக்கக்கூடாதா ஒரு பத்தா இருக்கக்கூடாதா அப்படின்னு ஒருத்த நினச்சான்னு சொன்னால் அவன் தாத்து இத்தாத்த அவன்கிட்ட கிடையாதுன்னு அர்த்தம் ஏன் ஏழு தடவை செய்யணும் இந்த இடத்துல தான் சதவீத செய்யணுமா வேறு இடத்துல செய்ய எவ்வளோ கூட்டமாக இருக்குது வேறு எங்கேயா போய் சுற்றினா என்ன அப்படின்லாம் சொன்னால் இத்தாற்று அவன் இடத்துல அப்ப இமபா சொல்லக்கூடிய கருத்து எல்லா கருத்தையும் சேர்த்துக்கு வணக்க வழிபாடுகளை கொண்டு யார் ரொம்ப அமல் செய்யக்கூடியவர் என்று பார்ப்பதற்காக சோதிப்பதற்காக வேண்டி என்பதாக சொல்லுகின்றார்கள் இந்த ஆயத்தை ஓதுனாங்க ஐயுக்கும் அஹசன் அமலா என்று ஓதுனாங்க கால அதுக்கு விளக்கம் சொன்னாங்க ஐயுக்கும் அஹசன் அகலா அன் மஹாரி என்று விளக்கம் சொன்னார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் அறிவுடையவர் சிறந்த அறிவுடையவர் யார் என்று சோதிப்பதற்காக வேண்டியும் அல்லாவினால் ஹராமாக்கப்பட்டவற்றை விட்டும் பேணுதலாக இருக்கக்கூடியவர் யார் என்பதை சோதிப்பதற்காக வணக்க வழிபாடுகளிலே விரைந்து செல்லக்கூடியவர் யார் என்று சோதிப்பதற்காக வேண்டியும் வானங்களையும் ஆறு நாளில் படைச்சான் என்று அல்லாஹா தல்லா சொல்லுங்க ஒரு வித்தியாசமான கருத்து வரும் அந்த கருத்து ரொம்ப ஆழமானது சிந்திக்க வேண்டும் இப்ப சொல்லுகின்றார்கள் எல்லா எத்தனை பேர் என்ன கருத்து சொன்னாங்கள முகசின் அத்தனை கருத்தையும் உள்ளடக்கிற சுல்லாஹன் எல்லா கருத்துக்களும் அதற்குள்ளே அடக்கம் என்பதாக குறிப்பிடுகின்றார் ஆக அல்லாஹாலா வானங்கள் பூமியை படைத்தது வெறுமனை பல இடங்களில் சொன்னான் வெறுமனு இடத்துல சொன்னான்னு இந்த வானம் பூமியில் வந்து பாத்திலாக வீணாக நாம் படைக்கவில்லை மா கலக் மா இதை வீணாக படைக்கவில்லை என்பதாக சொல்ல வேண்டும் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான வானம் எண்ணத்துக்கு சும்மா கொஞ்சமாக இருந்தால் பார்த்தாதா சின்னதாக இருந்தால் பார்த்தாதா அப்படின்லாம் நம்ம நினைக்க வேண்டும் ஆனால் அறிவு என்ன அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன் படைச்சா சொல்ல முடியாது எல்லாவற்றையும் ஏதாவது ஒரு காரணத்தை வைத்துத்தான் அல்லாஹாலா படைத்திருக்கின்றான் காரணம் இல்லாம வீணா படைக்கவே இல்லை என்பதையும் அல்லாஹாலா தெளிவுபடுத்துகின்றது சிந்தித்து பார்த்து செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அத்தகைய நல்ல தன்மைகள் என் மனைவருக்கும் அல்லாஹால தந்திருள் வரலாறு